இந்த இருபத்தி எட்டாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் இந்த ஞான வேள்வி மொத்தம் முப்பது நாள் இன்னைக்கு இருபத்தி இன்னும் இரண்டு நாட்கள் இந்த வேள்வி நிகழும் சில பெருமக்கள் நம்மிடத்திலே வந்து கேட்டார்கள் மாணிக்க வரலாறு எப்பொழுது வரும் என்று பெரிய புராணத்திலே மாணிக்க இல்லை சேர்க்குளார் பெருமான் மாணிக்க பாடவில்லை ஏனென்று கேட்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடவில்லை அதனாலே திருத்தொண்டு தொகையை அடிப்படையாக கொண்டவையினாலே அவர் பாடவில்லை மாணிக்க வாசகர் வரலாறு என்று சொன்னோம் அவர்களுக்கு ஒரு ஆசை மாணிக்க வாசகர் வரலாறு வர வேண்டும் அதற்காக இந்த நிகழ்ச்சி ஒரு தள்ளி போடப்பட்டு பதினைந்தாவது நாள் நிறைவடைய இருக்கிறது பதினைந்தாவது நாள் மாணிக்க பெருமான் வருகிறார் உங்கள் பதினாலு அன்னைக்கு பதினைஞ்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாணிக்க வாசகர் வரலாறு அந்த தாய்மார்களுக்கு நம்முடைய நன்றி ஏற்றுக்கொண்ட நம்முடைய ஆலயத்து பெருமக்களுக்கு நம்முடைய நன்றி இன்னைக்கு ஒரு அஞ்சாறு வரலாறு பார்க்க போறோம் எழுபத்தி ரெண்டு வரலாறு பார்க்கணும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு நாலானக்கும் வேகமா போகணும் ஏன்னா வரலாறு சின்ன சின்ன வரலாறு எல்லாம் சில வரலாறுகள் மிக சில வரலாறுகள் மிகச் நேற்றுக்கு நாம் பார்த்தது களரிற்று அறிவார் என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும் அவருக்கு நாயனார் அவரை பற்றி நேற்றுக்கு நாம் சிந்தித்தோம் கொண்ட கொடை கூட்டு கொடை கடறி அறிவார்க்கும் அடியேன் அடுத்த வரி கடற்காடி கனநாதன் அடியார்க்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கனநாதர் என்று அடியாடி ஒரு நாலஞ்சு வரலாறு இன்னைக்கு வரும் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியே சீர்காடி திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்ய தவம் செய்த இடம் சீர்காடி பனிரெண்டு பெயர்களை கொண்ட இடம் சீர்காழி உலகம் அழியும் சமயத்தில் உலகத்தை தெப்பத்திலே வந்து காப்பாற்றக்கூடிய இடம் சீர்காழி கழுமணம் பிரமபுரம் வேணுபுரம் பனிரெண்டு திருப்பெயர்களை உடையது சீர்காழி சீர்காழியிலே ஊலி மாகடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய் காளி மாணவர் திருமறையவர் கணநாதர் சீர்காழியிலே அந்தனர் குலம் அந்தணர்குலத்திலே தோன்றியவர் கணநாத நாயனார் என்ன செய்வார் ரெண்டு காரியம் செய்வார் ஒன்னு ஆண்டவனுக்கு தொண்டு செய்வார் ரெண்டு அடிகாரிகளை பயில் விப்பயில் விப்பார் பள்ளிக்கூடம் மாதிரி வச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார் அவர் என்ன செய்வார் நல்ல நந்தவனம் போடுவார் நந்தவன என்பது மிக சிறப்பானது மதுரையிலே மீனாட்சி அம்மன் திருக்கோயில் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் அந்த அந்த மதிலுக்கு பேரு கபாலி மதில் பேர் காடலால வாயிலாய் கபால நீள் கடிமதில் கூடலால கொள்கையே மதிலுக்கு பேரு கபாலி மதில் வைநாகரன் நாகப்ப செட்டியார்னு ஒரு புண்ணியவான் அவரு அந்த மதில சுத்தி பரகாரம் வர்றான் மதில் ஓரத்துல ஒரு நாய் சிறுநீர் கழிச்சது கோயில் ஓரத்தில் மதில் சுவர் ஓரத்தில் சிறுநீர் கழித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்துக்கு நாலு கால் ஒரு வாழ் நல்லா ஞாபகம் அந்த பகுதி திறந்து இருக்கு அதனால என்ன பண்ணா தெரியுமா மதுரையில் போய் அங்க உள்ளவங்களை எல்லாம் கேட்டு ஒரு பத்து பன்னெண்டு அடி இடத்த விலைக்கு வாங்கினார் கோயில்ல நாலு பக்கமும் சித்திரவிதி விலக்கி வாங்கினார் வாங்கி ஒரு பெரிய வேலி போட்டார் நந்தவனம் வச்சுக்கிட்டார் காலை மலரும் பூக்களுக்கு பாதி மாலை மலரும் பூக்களுக்கு மீதி ஆண்டவன் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் பாடக்கூடாது அதனால காலை மலரும் பூக்கள் பாதி மாலை மலரும் பூக்கள் மீதி நந்தவனம் போட்டு பணி செய்தாராம் பூமாலை சூட்டுவது அவளது புண்ணியமான காரியம் பகவானுக்கு பூமாலை சூட்டும் பொழுது பூமாலை புனையும் பொழுது அவன் திருநாமத்தை சொல்லி வழிபடுவது ரொம்ப புண்ணியம் கனநாத நாயனார் நல்ல நந்தவனப்பணி செய்வார் பண்படுத்துவார் விதைப்பார் நீர் விடுவார் புனிதமான செடிகளை கொண்டு போய் வைப்பார் பெரியாழ்வார் நந்தவனப்பணி பண்ணனர் அதனாலே ஆண்டாள் நாச்சியார் மகளாக வந்து பிறந்தாள் தொண்டரடி பொ பண்ணினார் அதனாலே திருமங்கை ஆழ்வார் மதில் கற்ற பொழுது நந்தவனத்தை விட்டுட்டு மதில் கட்டினார் ஸ்ரீரங்கத்தில நந்தவனப்பணி செய்வார் நம்முடைய கனநாதன் இரண்டாவது நல்ல மலர்களை பல இடங்களில் இருந்தும் கொண்டு வருவார் மனமுள்ள மலர் பொய்து வருவார் மூணாவது அந்த மலர்களை தன் கையினாலே தானே பலவேறு வகைப்பட்ட மாலைகளாக புனைவார் மலர் தொடை புனைவார் திருமஞ்சன பணிக்கு ஏற்பாடு செய்வார் தோல்லை சுமந்து கொண்டு திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவார் அள்ளியும் நண்பகலும் அலகிடுவார் கோயில சுத்தம் கொண்டு வார் மெழுகுவார் மெழுக்க அமைப்போர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உதவி செய்வார் ரொம்ப முக்கியம் விளக்கரிப்போ விளக்கு போட்ட அவளது புண்ணியம் விளக்கெட்டார் பெருமை சொல்லில் மெய்னரி விளக்கமாகும் அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு ஆயிரம் பாவம் போகணும்னா கோயில்ல போய் திருவிளக்கு போடணும் நெய் விளக்கு போடணும் ரொம்ப புண்ணியம் நெய் விளக்கு எடுவான் எப்போதும் எரியக்கூடிய விளக்காக அதை செய்வார் திருமுறை எழுதக்கூடியவர்கள் திருமுறை வாசிக்கக்கூடியவர்கள் திருமுறை பாடக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் வச்சு நடத்தினார் திருமுறை பாடணுமா அங்க வந்து படிச்சுக்கோ கனநாத நாயனார் பள்ளிக்கூடம் திருமுறைக்கு வகுப்படுத்தார் திருமுறை ஒழுங்காக படிக்க வேண்டும் திருமுறைகளை வாசிக்க வேண்டும் திருமுறைகளை எழுத வேண்டும் இவர்களை பயிற்றுவித்தார் சம்பந்தர் திருவடிகளை போற்றினார் மூணு வேளையும் அர்ச்சனை செய்தார் அவ்வளவுதான் கைலாசத்துக்கு போயிட்டார் வரலாறு அவ்வளவு தாங்க அவருக்கு அவர் திருவடி அடைந்த இடம் சீர்காழியில் திருக்கோயிலுக்குள்ளே தனி இடமா வச்சிருக்காங்க திருவீதியில் அவருக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறார்கள் சீர்காழி கணநாத நாயனார் வசதியாக போச்சு இல்லை கோயிலுக்கு திருப்பணி பண்ணணும் கோயிலை சுத்தப்படுத்தணும் மெழுகணும் திருமுறை பாடணும் பாடுறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணனர் ஒரு வரலாறு முடிஞ்சது இரண்டாவது வரலாறு கூற்றுவனாயனார் இப்படி ஒரு ஏழு எட்டு வரலாறு எளிமையான வரலாறுகள் கூற்றுவனாயனார் ஆறு கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கோன் அடியேன் ஆரூர் அன்னூரில் அம்மானு காலே வேர்கூற்றன் கலந்தை கூற்றன் அவருக்கு பேரு ஏன் தெரியுமா சண்டை நல்ல பொழுவன் சண்டை போடுறது இல்லை பெரியாள் யமன் மாதிரி அவர் துண்ணார் முனைகள் தோல் வழியால் வென்று நிறைய சண்டைக்கு போய் வெற்றி கண்டார் சூழப்படையார்தம் நன்னாமம் தன் திருநாவில் நாளும் நவிலும் நலமைக்கார் சூழப்படையுடைய சிவபெருமானுடைய திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர் பன்னாள் ஈசன் அடியார்த்தம் முயன்றார் சோழ நாட்டுல திருத்துறப்பூண்டிக்கு மேற்குல திருக்களர்னு ஒரு ஊர் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் திருக்களர் திருக்களர்ல தான் ஒரு அழகான திருக்கோயில் அதுக்கு தேர் பண்ண போற பொழுதுதான் ஒரு சுவாமி தன் உயிரை கொடுக்கிறேன்னு சொன்னார் கோயிலூர் ஆதினம் அஞ்சாவது பட்டம் வீரசேகர ஞான தேசிக சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியார் எழுதினார் பார்த்திருக்கோம் இன்னொன்னு சொன்னேன் திருக்களருக்கு என்ன தெரியுமா வீட்டுக்காரர் கோபக்காரராக இருந்தா திருக்களருக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அங்க போய் பார்த்துட்டா கோபம் குறையும் திருக்களர் துருவாசர் சிரிச்ச இடம் திருவாச முனிவர் சிரிச்சதா சரித்திரமே கிடையாது திருக்கலர்ல மட்டும் திருவாசர் நடராஜாவுக்கு எதிர்த்தாப்புல சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து எவ்வளவு கோபக்காரனா இருந்தாலும் திருக்கலர்ல போய் கும்பிட்டா கோபம் குறைஞ்சிரும் திருக்கலர் திருத்திரப்பூண்டிக்கு பக்கம் கோயிலூர் ஆதீனத்தை சேர்ந்த கோயில் அதுக்கு பக்கத்துல களப்பால்னு ஒரு சின்ன கிராமம் களப்பாலுக்கு பேரு கலந்தைன்னு பேரு அங்கே கூற்றுவ நாயனார் வாழ்ந்தார் எல்லா அரசு வெற்றி கட்டார் பொறுத்த மக்கள் சோழ வம்சம் எல்லோரையும் வெற்றி கண்டார் நம்ம அரசா என்ன தப்பு முடி ஒன்று தவிர மற்றதெல்லாம் இவற்றை இருக்கு அரசு அனைத்தும் இருக்கிறது பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் முடிசூடணும் முடி நம்மள்தி தலையில வச்சுக்க முடியுமா அந்த காலத்திலே முடிசூட்டக்கூடிய உரிமை ரெண்டு பேருக்கு உண்டு காவிரிப்பம்பட்டணத்தில் இருந்த வரைக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மன்னனுக்கு முடிசூட்டுவார்கள் அதுக்காக அவர்களுக்கு சிங்கப்பொடி தரப்பட்டது அதுக்கு பின்னால தில்லைவாழ் அந்தணர்கள் முடிசூட்டுவார்கள் தில்லைவாழ் அந்த மூவாயிரம் பேரும் வந்து முடிசூட்டனர் ராஜாவுக்கு இல்லைன்னா முடிசூட்டு செல்லாது அந்த காலத்துல ஒரு பெரிய நம்பிக்கை ஏன் தில்லை வாழந்தனர் மூவாயிரம் பேருக்குள்ள நடராஜாவும் ஒருத்தன் அவர்களுக்கு அவளது மரியாதை காலில் போய் விழுந்தார் இவர் என்ன நான் எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன் எல்லா நாடும் எனக்கு அடிமை நான் இப்ப ராஜாவா முடிசூடணும் நீங்க பட்டாபிஷேகம் எனக்கு பண்ணணும் அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள் சோழராஜா உடைய வம்சத்தில் வந்தவங்களை தவிர மற்றவங்களுக்கு நாங்கள் திருமுடி சூட்ட மாட்டோம் எப்பவும் தலையில இருக்காதா பட்டாபிஷேகம் அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் நடராஜா வச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் திருவிழா ஏதாச்சும் முக்கியமான நாள்னா அப்ப கொண்டாந்து ராஜா தள்ள வச்சுட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க திருமுடி முழுக்க நடராஜா பாதத்தில் இருக்கும் இவர் தினம் தலையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டாரு அதுவே பெரிய பாரமா போயிடும் இது பழைய காலத்து பழக்கம் என்ன சொல்லிட்டாடும் தவிர மற்றவங்களுக்கு முடி சூட்ட மாட்டோம் என்ன பண்ணாங்க இந்த முடி இங்க இருக்கு சோழ நாட்டில் இருக்கு இவரோ ஜெயிச்ச ராஜா அடி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது செய்யலாம் ஒரு குடிய காவலுக்கு வச்சுட்டு எல்லாம் சேர நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க ஏன்னா ராஜாவுக்கு மாறுபட்டு சொல்லிட்டோம் நாளைக்கு எதாச்சும் பிரச்சனை வந்தா இந்த குடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடும்பம் பாக்கி எல்லாம் போயிட்டாங்க இவர் சிவனடியார் ஒரு காலும் தப்பு பண்ண மாட்டார் முடிய பலவந்தமாக கொண்டுகிட்டு வர மாட்டான் அந்த குடும்பத்துக்கு தீங்கு செய்யவும் மாட்டான் ராத்திரி பூரா கவலை திருமுடி சூடுறதுக்கு வழி இல்லை என்ன செய்யலாம் சிவபெருமானே எனக்கு திருமுடி சூட்ட மாட்டேன்னு இந்த தில்லைவாளந்தன பெருமக்கள் சொல்கிறார்கள் கவலையோட படுத்தார் தூங்கிட்ட கணவளே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அற்றை நாளில் இரவின்கண் அடியேன் தனக்கு முடியாக பெற்ற பேரு மலர்பதமே பெறவே வேண்டும் சிவபெருமானே இவர்கள் முடிசூட்டாவிட்டால் பரவாயில்லை உன் திருவடி என் தலை மீது முடியா இருக்க வேண்டும் உன் திருவடியை என் தலை மீது சூட்ட வேண்டும் முடியை விட இந்த அடிக்கு சிறப்பு அதிகம் அப்படின்னு கேட்டுட்டு படுத்துட்ட பற்று விடாது துயில்வோர்க்கு கனவில் பாதமலர் அழிக்க உற்ற அருளால் அவை தாங்கி உலகமெல்லாம் தனிப்புறந்தார் சிவபெருமான் கனவுல வந்து திருவடியை தலையில சூட்டினாராம் பெருமக்கள் சூட்டாவிட்டால் இது நம் திருவடி இந்த திருவடி தலையில வச்சு சூட்டின உடனே இவருக்கு சந்தோஷம் அப்பர் சுவாமிகளுக்கு கிடைச்சுதான் நன்மை பெருகருள் நெறியே வந்த நல்லூரில் சென்னிமிசை மலர் சூட்டினான் சிவபெருமான் உன்னுடைய நினைப்பை முடிக்கிறோம் என்று சிவபெருமான் நல்லூரிலே திருநாவுக்கரசருக்கு தலையிலே முடி சூட்டினான் திருவடி சூட்டினான் அதான் அரும்பித்த செஞ்சும்படி அழகழுதலாகும் படி வாழ்றார் அவளது பாட்டு அந்த திருவடிக்கு அவளது பாட்டு தலையில திருவடியை வச்சுட்டானே பகவான் அது மாதிரி கூற்றுவ நாயனாருக்கு சிவபெருமான் தலையிலே திருவடியை வச்சான் அஞ்சு ஊர்ல பட்டாபிஷேகம் நடக்கும் ஒன்னு நான் சொன்னேன் காவிரிப்பம்பட்டினம் ரெண்டு திருவாரூர் மூணு உறையூர் நாலு கருவூர் அஞ்சு திருச்சேங்கலூர் சோழராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ற அஞ்சு ஆனால் திருமுடி இருக்கிற இடம் நடராஜா திருவடி சிதம்பரம் இவருக்கு பட்டாபிஷேகம் எங்கே நடந்தது இவர் இருக்கிற கலந்தை பதியில் நடந்தது சிவபெருமான் திருவடி முடியாயிற்று முடிசூடிய பின்னாலே தில்லைக்கு போனார் பெருமானை கும்பிட்டார் சாதாரண மணிமுடி அழியும் பொருள் சிவபெருமான் திருவடி அழியா அது தலையில் சூடினார் பல கோயில்களுக்கு தனித்தனியா திருப்பணி நிறைய பண்ணினார் கூடியவரைக்கு திருப்பணி பண்ணணும் உட்கார்ந்து திருப்பணி செய்தால் மிக சிறப்பு மதுரையிலே வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர் தேவகோட்டைக்கு பக்கத்தில் அமராவதி ஒரு ஊர் அந்த ஊரிலே வாழ்ந்தவர் நாகப்ப செட்டியார் விஇஎன்கே அதவர் இனிஷியல் வானாகினா நான் என்ன காணா அதை அப்படி சொல்ல மாட்டாமல் சேர்த்து வயினாக வயனாக வயனாக வைணாகரம்னு பேர் போட்டுவிட்டாங்க இனிஷியலில் சேர்த்து பேரு போட்டுவிட்டாங்க நாகப்ப செட்டியார்னு பேர் மதுரையில் வட்டிக்கடை மீனாட்சி கோயிலுக்கு தினமும் போய் கும்பிடுவார் ஆயிரத்தி எண்ணூற்றி போய் கும்பிடுறார் எங்கே பார்த்தாலும் குரங்கா தெரியுது மீனாட்சி கோயிலில் மேலே எல்லாம் உடஞ்சிருக்கு மழை பெய்ய நினைச்சாலே அபிஷேகம் ஆகுது சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சி கோயிலில் ஒழுக்கம் இருக்குது நம்மள்ட்ட ஒழுக்கம் இருக்கோ இல்லையோ மேலே ஒழுக்கம் இருக்குது தண்ணியினால் இவருக்கு வருத்தம் கோயில் இப்படி கிடைக்கலாமா வெள்ளி வாகனம் பூரா உரிச்சிருக்கான் அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க வெள்ளி வாகனத்தில் பூரா வெள்ளியை உரிச்சாச்சு வாகனம்தான் மிச்சம் இருக்குது என்ன செய்கிறது செட்டியாருக்கு அழுகழுகையாக வந்து நம்ம வீடெல்லாம் பெருசா இருக்கு மொத்த கோபுரம் வடகு கோபுரம் அதோட யாரும் திருப்பணி பண்ணல செட்டியாருக்கு நம்ம செய்வோம் திருப்பணி ஒரு தனிப்பட்ட மனுஷன் பூரா கூப்பிட்டு உட்கார வச்சார் திருப்பணி எல்லாம் பண்ணணும் மொட்டை கோபுரத்தை முழு கோபுரம் ஆக்கணும் நீங்க எனக்கு துணையா இருக்கணும் ஸ்டவதியில் பெரியவர் எந்திரிச்சார் ஐயா மன்னிக்கணும் இந்த வேலை நடக்காது ஏன் நடக்காது மொட்டைகோபுரத்து மேல யாரும் ஏற முடியாது ஏன் முடியாது கீழே முனீஸ்வரர் இருக்கார் முனீஸ்வரருக்கு மேல ஏறி கால் வச்சோம்னா எட்டு நாளில் இறந்து போயிடுவோம் மாட்டான் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் உயிரை கொடுக்க முடியாது அதனாலே திருப்பணி கிடையாது மொட்டைகோபுரம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் நான் திருப்பணி பண்ண பணம் தர்றேங்கிறேன் செட்டியார் எட்டு நாள் இருக்கிறேனு பாருங்க புலச்சு இருந்தா திருப்பணி பொழச்சி இல்ல செத்து போயிட்டா மீனாட்சியினுடைய கைங்கரியத்துக்கு இந்த உடம்பு பாம்பு செத்து போனா தோலை உரிச்சு மணிபரிசு பண்றான் எர்ம மாடு செத்து போனா தோலை உரிச்சு செருப்பு பண்றான் மனுஷன் செத்து போனா எப்ப தூக்குறீங்கன்னு கேட்கறான் பயன்படாத உடம்பு மீனாட்சிக்கு பயன்பட்டு போகுதே செட்டியார் வந்தார் மீனாட்சி காலில் விழுந்தார் கும்பிட்டார் ரெண்டு செங்கலை பாதத்துல வச்சார் அவளுடைய மாலை அதுக்கு சூட்டினார் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டார் மொட்டகோபுரத்துக்கு வந்தார் முனீஸ்வரருக்கு தேங்காய் உடைச்சார் ரெண்டு செங்கலையும் தலையில வச்சுக்கிட்டார் மேல ஏறிட்டார் முனீஸ்வரருக்கு மேல அந்த விதானம் விதானத்தில் ஏறி ரெண்டு குங்குமம் மாலை பூட எண்ண ஆரம்பிச்சான் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஒன்னு சனி ரெண்டு மூணு நாலு ஞாயிறு மூணு திங்கள் நாலு செவ்வாய் அஞ்சு புதன் ஆறு வியாழ ஏழு வெள்ளியோட வெள்ளி எட்டு செட்டியார் செட்டுவோபுரம் செவ்வாய்க்கிழமையும் மதுரை வீதி சரியாக வேண்டியதான் பாக்கி செட்டியாருடைய கதவை சாத்தி கிடக்கு மணி நாலரை ஆச்சு அன்னைக்கு நாலரை மணிக்கு தான் வச்சாரு இப்ப எட்டு நாள் முடிஞ்சு போச்சு உள்ளே செத்து இருப்பாருங்கிற ஒருத்தன் ஒருத்தன் கதவை உடைக்கலாமாங்கிற ஒருத்தர் அரை மணி நேரம் பார்க்கலாம் அஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சு கதவை திறக்கப்பட்டது செட்டியார் கம்பீரமா வந்து எய்த்தாப்ப நிக்கிறார் உடம்புல பிபூதி பூஷனை ஒடுக்கி நிக்கிறார் ஒருத்தன் சொன்னா கால் இருக்கா பாருறான் பேயோ பி சாசம் காலெல்லாம் நல்லா இருக்கு கும்பு நல்லா இருக்கார் உடம்பு நல்லா இருக்கு ஒரு வாரத்தில் மீனாட்சிக்கு நேர்ந்து விட்ட உடம்பு நல்ல கொழுகொழுன்னு இருக்கார் செட்டியார் திருப்பணி வேலையன் உயிரை பணைய வச்சார் அதுக்கப்புறம் திருப்பணி வேலை ஆரம்பிச்சது மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாய் கட்டினார்கள் இப்ப பாருங்க முழு கோபுரமா இருக்கு தெற்கு கோபுரத்துக்கு சமானமா இருக்கு வடக்கு கோபுரம் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் செட்டியார் பண வேண்டி இருக்குன்னு புறப்பட்டார் அவர் ஒருத்தர் கடன் கொடுத்திருக்கார் கடன் திருப்பி வசூல் பண்ணணும் ஒரு சாரட்டு வண்டி கோச்சு வண்டி ஒரு வண்டிக்காரன் ஒரு சமயக்காரன் நாகப்பா செட்டியார் மூணு பேரும் புறப்பட்டாங்க கடன் யாரு வாங்கினாரோ அவர் இருக்கடத்துக்கு போனா அவர் அந்த ஊர்ல இல்லை தூத்துக்குடி பக்கம் ஆத்தூருக்கு போயிட்டாருட்டான் இவர் வண்டியை போட்டுக்கிட்டு ஆத்தூருக்கு வந்தாரா அந்த ஆளு ஆத்தூர்ல இல்ல வேத்தூருக்கு போயிட்டார் இப்ப திருச்செந்தூருக்கு முன்னால தூத்துக்குடி தாண்டி ஆத்தூர்ல செட்டியார் நிக்கிறார் ராத்திரி எட்டு மணி வண்டிக்காரங்க போக முடியாது இருட்டி போச்சு பாதையெல்லாம் சரியில்லை சரி இங்கே படுத்துருவோம் ஆத்தூர்ல ஒரு வீட்டு தின்ன வண்டி மத்திய எடுத்து போட்டு செட்டியாரை படுக்க விட்டுட்டான் செட்டியார் படுத்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் உட்கார்ந்து இருக்காங்க மனசு மீனாட்சி அர்த்த ஜாம பூஜை பார்த்து தான் சாப்பிடுவாரு மீனாட்சிக்கு அர்த்த ஜாம பூஜை நடக்கும் இந்நேரம் மூக்குத்தி தீபாராத நடக்கும் அது என்ன மூக்குத்தி தீபாராத ராத்திரி மீனாட்சிக்கு ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க எப்பவுமே ராத்திரி அந்த மூக்குத்தியை கலட்டுவாங்க தீபாராதனை பண்ணி மூக்குத்தியை கலட்டி கொண்டுட்டு வந்து பண்டிகை அருகில் வச்சிருவாங்க மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு போய் திரும்ப மீனாட்சிக்கு போடுவாங்க மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் அந்த மூக்குத்தி பல பல பலன் இருக்கும் மகாராஜா கொடுத்தது அந்த தீபாராதனைக்கு ராத்திரி மூக்குத்தி தீபாராதனை பேரு ஒரு ஒன்பது ஒன்பதே கால் மணிக்கு நடக்கும் பலமுறை பார்க்குறோம் மூக்குத்து தீபாராதனை இருக்கும் இந்நேரம் அம்பாள் பள்ளி அறைக்கு போயிருப்பா இந்நேரம் பள்ளியறை கதவை சாத்தி இருப்பாங்க நம்மளால அங்க இருக்க முடியலை நம்ம ஆத்தூர்ல மாட்டிக்கிட்டோம் மனசு கஷ்டப்படுது உடம்பு இங்க இருக்கு மனசு மதுரையில் இருக்கு அப்படி படுத்தார் லேச தூங்குறான் யாரோ தட்டி எழுப்புனாங்க முடிச்சுட்டான் பச்ச பட்சேன்னு ஒரு திருபேதி குழந்தை ஒரு பத்து பன்னெண்டு வயசு பருவ பொண்ணு பச்சை சேலை பச்சை பாவாடை எல்லாம் பச்சை அப்படியே பார்க்கிறா கையில் ஒரு தாம்பாளம் தாம்பாளம் நிறைய அர்த்த ஜாம பிரசாதம் செட்டியார் ராத்திரி அர்த்த ஜாம பிரசாதம் தான் சாப்பிடுவார் வேற ஒன்றும் சாப்பிட மாட்டேன் கொண்டுகிட்டு வந்து தயாராக நிற்கிது அந்த குழந்தை முடிச்சு பார்க்குறார் குழந்தை இவளை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு ஆனால் பார்க்காத மாதிரியும் இருக்கு இவளை எங்க பார்த்தான் இவோஜி தெரியுது குங்குமம் தெரியுது மலர்ச்சி தெரியுது தாய்மொகம் தெரியுது இவ மீனாட்சியோ இருக்கும் பால் நினைந்தும் பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குளைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பீராற்றி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூரஞ்சிலும் போற்றி அவர் சிரிச்சபடி கேட்டுக்கிட்டு இருக்கா தாம்பாளத்தை கையில கொடுக்கிறார் பசிக்கும்னு சோறு கொண்டு வந்தியா ஆத்தூர்ல கிடப்பானேன்னு சோறு எடுத்துக்கிட்டு வந்தியா கண்ணீர் வருது எடுத்தார் சாப்பாட்ட வெளியில வண்டி காரனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செட்டியாருக்கு வேண்டியவங்க யாரு வேண்டியவங்க மீனாட்சியின் சொக்கலிங்க பெருமானம் தான் வேண்டியவர்கள் மற்ற சொந்தம் ஒரு பிறவி சொந்தம் இந்த பிறவிக்கு இப்ப பொண்டாட்டி போன பிறவியெல்லாம் தெரியாது இந்த இது தெரியாது எத்தனை அப்படி கண்ணீர் வருது எல்லாரும் என்ன நினைச்சா செட்டியா இருக்கு வேண்டியவங்க யாரோ கொடுத்திருக்கிறாங்க பிரசாதம் கொடுத்திருக்கிறாங்க சாப்பிட்டார் முடிச்சார் விடிஞ்சுது காலம்பர சொல்றார் மதுரைக்கு ஓடி வண்டிய கடன் வசூல் ஒன்னு வேண்டாம் மீனாட்சி பார்த்துக்குவான் இது எனக்கு பசிக்குதுன்னு அபவர்றாங்க கூடாது மதுரைக்கு போ கோயிலுக்கு போனா அந்த பரிசாரகனை ஒரு தூணில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஏன் வெள்ளி தாம்பாளத்தை காணும் நம்ம அப்ப பிடிச்சு கோயில்ல உள்ள சாமானையும் தட்டுமுட்டு சாமானையும் தான் கணக்கு பார்த்தோம் நினைக்கிறதே இல்லையே என்ன இருக்கு என்ன ஏது வாழ்க்கை அடிச்சுக்கிட்டு இருக்கா காணமேன்னு சொல்லிவிட்டு செட்டியாடு தூக்கிட்டு ஓடுறார் தாம்பாலத்தை அப்புறம்தான் தெரிஞ்சது அப்படியே கொளறி கொலறி சொல்லியும் சொல்லாமலும் விஷயத்தை சொல்லிவிட்டார் எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல இவருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது இனிமே இந்த கோயிலை விட்டு போக மாட்டேன் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் சோதனை மாதிரி அமராதிபுதூர்ல பொண்டாட்டி அடைந்து விட்டேன் போகணுமா வேண்டாமா போகல அப்படியே இருந்துட்டேன் பிள்ளைகளை அனுப்பிச்சார் அவ்வளவுதான் மீனாட்சி பார்த்துக்குவா ஒரு சிவராத்திரி சுவாமி புறப்பாடு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா சித்திர வீதியில இவரு வீடு அஞ்சு மூர்த்தியும் வந்தாச்சு கும்பிட்டார் சண்டீசரை பார்த்தார் கும்புற்றார்ட்டினார்கள்ருந்த இசைப்பாடும் பழனஞ்சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோன் திருப்பலனத்து பெருமானை சாகுற கூட நாம் மறக்கப்படாது அப்பர் சுவாமி வாக்கு பண்பொருந்த இசைபாடும் படனஞ்சர் அப்பனை என் கண் பொருந்தும் போகத்தும் கைவிடனான் கடவேனோ கேட்டார் பிரசாதத்தை தம்பி வெங்கடாச்சலம் செட்டியார் கையில கொடுத்தார் திருப்பணி பண்ணனதுனால அவருக்கு மீனாட்சி காட்சி கொடுத்தாரு கோயில்ல சீதள புத்தகம்னு ஒண்ணு இருக்கு அதுல இந்த கதையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க மதுர கோயில் உள்ள பல வரலாறுகள் அந்த புத்தகத்துல இருக்கு மதுர எதுக்கு சொல்ல வந்தேன் திருப்பணி பண்றது அவளது புண்ணியம் நிறைய திருப்பணி பண்ணினார் நம்ம கூற்றுவன் ஆயனார் அரசித்தார் கணவன் அடி சேர்ந்தார் முடிஞ்சு போச்சிருந்த வரலாறு ரெண்டு வரலாறு ஓடிடுச்சு வேகமா மூணாவது பாட்ட முடிக்கிறார் ஆறு ஊரன் ஆறு ஊரில் அம்மானுக்காலே ஒவ்வொரு சருக்கமும் முடிஞ்சிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி ஒரு பாடல் பாடுவார் சேர்க்கிறார் பாட்டு பாடுறும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பில் முடங்கும் கூண் என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் தூது போனார் இல்லை திருவாரூர்ல தூது போனார் இல்ல ரெண்டு மறை தூது போனார்ல முந்தாதான் பார்த்தான் ரெண்டு மறை தூது போனாராம் இந்த தூது போனதை பார்க்கறதுக்கு தெருவில் உட்கார்ந்து இருந்த கண்ணு தெரியாதவனுக்கு கண் தெரிஞ்சிச்சான் கூணா இருந்தவன் நிமிந்து உட்கார்ந்தானா தூது போன சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவளது கொடுத்தாராம் அந்த சுந்தர சுந்தரமூர்த்திகளை கும்பிடுகிறேன் என் பிறவியாகிற கூனும் குருடும் முடங்கி போகும் ஏடு பிறப்பு எனக்கு வராது தேனும் குழலும் பொழைத்த திருமொழியால் அந்த சங்க பரவனாச்சியாவுடைய குரலை கேட்டா தேன் இனிக்காதான் குழல் பிடிக்காதான் அவன் குரல் அதோட நல்லா இருக்குமா அதனாலே தேதும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க அவ போட்ட சண்டையை மாற்ற மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் மதி பணியக்கூடிய பெருமான் பகை தீர்க்கும் சடையார் ஏன் சடையில மதியும் பாம்பும் இருக்கு பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை பகையை மறந்து மேலே உட்கார்ந்து சடையார் தூது தருந்திருநாள் கூனும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர் பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்கும் கூன் முடிஞ்சது இந்த சருக்கம் அடுத்த சருக்கம் ஆரம்பம் பொய்யடிமையில்லாத புலவர்க்கு மடியேன் பொய்யடிமையில்லாத புலவர்க்குமடியேன் புலவர்னாலே பொய் சொல்றவர் தீர்மானிச்சுட்டாங்க பொய் பிறந்தது புலவர் ராகிலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே கனதாச பாட்டு பெருமானே உன்னை புரிந்து கொண்டாள் இன்று தெரிந்து கொண்டாள் இந்த பூவையர் குலமானே சினிமா பாட்டு கூட நல்லா இருந்த அழகான பாட்டு பொய் தான் புலவருக்கான் இவர் எப்படியா பொய்யடிமையில் புலவர் அடிமையாகிறார்களோ அவ்வளவுக்கலாம் நாளி ஒருத்தர் வருவாரா அவரையும் சேர்த்துக்கலாம் சிங்கப்பூர்ல இருக்காரா சேர்த்துக்கலாம் இங்கிலாந்துல இருக்காரா சேர்த்துக்கலாம் பொய்யடிமையில் புலவர்க்கும் அடியேன் ஒரு பாட்டு பாடுறார் சேக்கிட சொல் நிகழ் சொ நூல் பல நோக்கும் விளங்கி ஒளிர் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் சிவபெருமான் திருவடிக்க ஆளானவர்கள் அவர்கள் பொய்யடிமையில்லாத புலவர் எனப்புகள் மிக்கார் பொய்யடிமையில்லாத புலவர்கள் அவங்களுக்கு பேனாம் யாரு புலமையை சிவனுக்கு தந்தவர்கள் தங்கள் திறமையை கடவுள் திருவடியில் சமர்ப்பணம் செய்தவர்கள் அறிவை ஆண்டவனுக்கு தந்து பாடியவர்கள் அவங்க எல்லாருக்கும் வேறு பொய்யடிமை இல்லாத போலவர் ஒரு பெரிய சர்ச்சை வந்தது தமிழ்நாட்டில் மாணிக்க வாசக பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னால் வந்தவர் அப்படின்னு ஒரு கட்சி மூணாம் நூற்றாண்டில் தோன்றியவர் மாணிக்க பெருமான் சுந்தரூர்த்தண்டுகரமே அவ்வது பெரிய மாணிக்க வாசகரை பாடாம இருப்பாரா எல்லாரும் சொன்னாங்க பாடியிருக்காரு எங்க பாடியிருக்காரு பொய்யடிமையில்லாத புலவர்னா அது மாணிக்க மாணிக்க வாசகர் திருவாசகத்துல நாப்பத்தி மூணு இடத்துல பொய் பொய் பொய் என்று பாடுறான் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே ஒரே பாட்டில் மூணு பொய் வந்துருச்சு நிறைய சொல்றான் நான் பொய் பேசக்கூடியவன் எல்லாம் பொய் அதனாலே அவர் பொய்யடிமையில்லாத புலவர் என்ற சொல்லில் மாணிக்கவாசகர் இருக்கிறார் நமக்கு ஒரு கவலை மாணிக்கவாசகரே மாணிக்கவாசகர்னு சொல்லாமே இப்படியா மொத்த குத்தகையிலும் சேர்த்திருப்பாரு ஒரு காலும் மாற்றாரு அப்ப வேற என்னமோ காரணம் இருக்கணும் முந்தினவர்னா வேற காரணம் ஒரு பெரியவர் சொன்னார் ஏன் பாலல தெரியுமா மாணிக்க அடியாரே இல்லை அம்பாளுக்கு சமானம் பராசக்திக்கு சமானம் உமையவளுக்கு சமானம் ஏன் நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி ஒரு பக்கம் மாணிக்கவாசக சுவாமி வேற யாரும் இல்லை அதனாலே சிவகாமிக்கு சமம் அதனால பாடலை எப்படியோ இருக்கட்டும் பொய்யடிமை இல்லாத புலவர் என்றால் பொதுவாக சொன்னதை தவிர அது மாணிக்க வாசகரை மட்டும் குறிப்பது ஆகாது பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் அருமையான வரலாறு ஒரு பாதி நம்ம முன்னால பார்த்தோம் இப்போ அதையும் சேர்த்து இப்போ உங்களுக்கு சொல்றேன் கருவூர்னு ஒரு ஊர் திண்டுக்கல்லுக்கு பக்கம் திண்டுக்கல் எழுபது கிலோமீட்டர் இருக்கும் கரூர் கரூர் கருவூர் பக்கத்தில் சதாசிவிரமேந்திர சமாதி நெருந்த இடம் தேவர் பிறந்த இடம் பசுபதீஸ்வரம் பசுபதிநாதன் கரூர் கரூரில் ஒரு நிகழ்ச்சி ஒரு சோழ மன்னன் ஒரையூரில் அரசாண்டவன் உறையூர் தான் அந்த காலத்தில் தலைநகர் திருச்சிராப்பள்ளி பக்கம் இந்த உறையூரில் உள்ள சோழர் புகழ்ச்சோழர் அவருக்கு பேரு அவர் புறப்பட்டு எல்லா சேனைகளையும் அழைத்து கொண்டு மனைவியையும் கூட்டி கொண்டு கரூருக்கு வந்துட்டார் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டது கரூருக்கு வந்துட்டார் கரூரில் அவர் வெளியில் நிற்கிறார் அந்த அம்மா கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க கோயிலுக்குள்ள வந்து அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வர்றாங்க ஒரு பக்கம் அவருடைய யானை வந்துருச்சு யானை பட்டத்து யானை பட்டத்து யானை முன்னால வருது பட்டத்து யானைய பாதுகாக்க அஞ்சு பேரு வர்றாங்க யானை மேல ரெண்டு பேரு துணைக்கு மூணு பேரு எல்லாம் வந்துட்டாங்க இந்த ஊருக்கு இந்த யானை போயிட்டே இருக்கு முன்னால சிவகாமி ஆண்டாருன்னு ஒரு புண்ணியவன் ஒரு புஷ்ப குடலை தோளில் போட்டுக்கிட்டு போறேன் பூவை எப்பவும் தோளுக்கு மேலே தான் வச்சுக்கணும் இடுப்புக்கு மேலே தான் தூக்கிக்கிட்டு போகணும் இந்த தோளில் பூக்குடலையை போட்டு புதுசாக பூ எடுத்தார் புதுசாக மாலை கட்டினார் எடுத்து போட்டார் கரூர் பெருமானுக்கு சமர்ப்பணம் ஓம் நம இருக்கான் இந்த பட்டத்து யானை பின்னால போனது இவரை பார்த்தது அந்த பூ கொடலை அப்படியே தூக்கிட்டு பூவை எடுத்தது காலில் போட்டது மிதிச்சது தூக்கி எறிஞ்சிருச்சு ஒரு பக்கம் இவருக்கு எப்படி இருக்கும் யானை மேல கோபம் வந்துருச்சான் ஓடுனாரான் யானைக்கு பின்னால இவர் என்ன செய்ய முடியும் யானையே அது முன்னால போயிடுச்சு இவரால ஒன்னும் செய்ய முடியல சிவான்னு அழுதுகிட்டு அலர ஆரம்பிச்சாரு சிவதா சிவதா கோலம் கோலம் கோலம் கோலம் கோலம்னு அலறக்கூடிய வார்த்தை அந்த பக்கத்தில் ஒருவர் வந்தார் சிவகாமி ஆண்டார் இவர் இருக்கார் இவருக்கு பக்கத்தில் எரிபத்தர் ஒருத்தர் வந்தார் கையிலே மலுவாயுதம் அரசு வச்சிருக்கவர் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டார் சிவகாமி ஆண்டாருடைய இந்த யானை தூக்கி அறிந்து விட்டது தெரிஞ்சது யானை எங்க போயிருக்கு அரமணை போயிருக்கு கோயிலுக்குள்ள கடைசி பகுதி கோயிலும் ஓடி வந்தார் நம்ம எரிபக்தன் மூணு பேர் கூட இருக்கிறான் தும்பு கையில பார்த்து ஒரு ஓடு போட்டார் பரசு மலு வாங்குதான் யானை அலறி விழுந்து இறந்து போய்விட்டது கோபத்துல என்ன வேணாலும் செய்யலாம் வேகத்தில உடம்புக்கு பலம் கிடைக்கும் மேல இருக்க ரெண்டு தடுக்க வந்தனுக்கு ரெண்டுலன்கள்ச்சு அது அஞ்சு புலன்கள் அடங்கிடுச்சு எல்லா சேனைகள் நால்வகை படை ரதம் கஜம் துரகம் பதாதி எல்லாம் ராஜா புறப்பட்டு வந்து கோவிலுக்குள்ள பார்த்தா ஒரே ஒரு ஆளு கையில ஒரு மலுவ வச்சு நிக்கிறார் இவர் பகை அரசன் இல்லை யாரோ தெரியல ராஜா பக்கத்துல வந்தார் இவர் திருநீர் பூசி இருக்கார் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டார் யானை இறந்து கிடக்க திரும்பி பார்த்தார் அஞ்சு பேர் இறந்து கிடக்கிறான் கிட்ட வந்தார் சிவனடியார் ஒழுங்காத்தான் இருப்பார் அப்ப இந்த யானை என்னமோ செஞ்சிருக்கு வந்த உடனே இருந்தவர்கள் சொன்னார்கள் செய்தி தெரிஞ்சது பக்கத்தில் வந்தார் வந்து இது போதுமா இந்த யானையையும் பாதர்களையும் கொன்றது போதுமா போதாது யானைக்கு நான் சொந்தக்காரன் தப்பு பண்ண யானையின் குற்றம் என் குற்றம் மக்கள் தவறு செய்தால் மன்னன் பொறுப்பு அதனால என்னையும் வெட்டுங்கள் கையில் உள்ள மலுவினாலும் வெட்டக்கூடாது அது இவ்ளவு தங்கமான ஆளுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் கண்ணீர் விட்டார் அசரிய சொல்லிட்டு யானை பாகன் எழுந்தார்கள் புகழ் சோழர் வழிபட்டார் புகழ் சோழர் எரிபக்தர் சிவகாமி ஆண்டார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் யானை எழுந்தது பூக்கொடலையில் பூக்கள் சேர்ந்தன பூமாலை ஆயிற்று சிவகாமி ஆண்டார் எம்பெருமானுக்கு மாலை சூட்டினார் இந்த கதை நம்ம முன்னால படிச்சுட்டோம் எரிபக்தர் வரலாற்றில் படிச்சுட்டோம் இப்போ ராஜா கிட்ட வர்றாங்க இந்த ராஜாவுக்கு என்ன பேர் சொன்ன புகழ்ச்சோழர் சென்னி நீடாயம் திருக்குலத்து வழிமுதலோர் என பொழிவார் மக்கள் பூரா இவருக்கு அடக்கம் எல்லாரையும் வெற்றி கண்டார் கருவூருக்கு போனார்ல உட்கார்ந்து எந்தெந்த ராஜா நமக்கு திரை கொடுக்கணும் தெரியுன்னா தெரியுமா யார அடிமையோ அவனெல்லாம் கொண்டாந்து இவருக்கு பணம் கொடுத்துட்டு இவர் வெற்றி கண்டதுனால மன்னாதி மன்னர்கள் அவ்வளவு பேரும் அடிமை மந்திரி சொன்னார் ஒருத்தர் அதிகன் என்பவன் அவன் மட்டும் திரை கொடுக்கவில்லை அப்படியா அவன் மேல படையெடுத்து போனாதிபதி புறப்பட்டார் படையெடுத்தார் சண்டை போட்டார் மலையில சண்ட அது என் மலை நாடு வெற்றி கண்டார் எல்லாரும் திரும்பி வந்தார் போனவன் ஆணையிட்டாராம் இனிமேல் தலையை வெட்டி கொண்டார் வெட்டி கொண்டாந்து மராஜா பார்க்க வர்ற ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி அதான் ரெட்டனாக்கு இருக்கு தேர்தலுக்கு முன்னால ஒண்ணு சொல்லுவாங்க பதவிக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க இது கூட ஆளுங்கட்சிக்காரங்க அதான் ரெட்டனாக்கு அப்படியா ஒரு ஆயிரம் தலை நாக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கு செத்ததுக்கு அப்புறம் இது யாரு இதான் எதிர்கட்சிக்காடுங்க இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கு இங்க இந்த பக்கம் எல்லாம் அடங்கி போய் வெறும் தலையா கிடக்கு இது யாரு போட்டு போட்ட மக்கள் ஒன்னும் சொல்ல முடியாது கண்ணதாசன் சொன்னது அந்த காலத்துக்கு தேர்தல் நின்று தோத்து போன மனுஷன் எல்லாம் ஆயிரம் ரூபாய் செலவு ஐம்பத்தி நாலோ என்னவோ ரூபாய் செலவு அழிச்சு எல்லாத்தையும் அப்போ ஆயிரம் ரூபாய் பெருசு அப்ப இந்த கதையை சொல்றார் சந்தோஷம் இவருக்கு இவளது பேரை வெற்றி கண்டு விட்டோம் கொன்றோம் வந்து பார்க்கிறார் ஒரு தலையில ஜடை இருக்கு ஜட சாமான்யமா வளராது பிரம்மச்சரியத்தோடு இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஜட வளரும் இல்லைன்னா வளராது அதான் ஜடைக்கு அவ்வளவு மரியாதை எண்ணில் பெருகும் தலையாவை எனும் நன்னி கொணரும் தலை ஒன்றில் நடுக்கண்ணுற்றதோர் புன் சடையண்டரே ஒரு தலையில மேல ஜடை இருக்கு ஜடை இருக்கு அப்போ சிவனடியார் திருநீட்டின் நெறிபுறந்து யான் அரசளித்தபடி சால அழகிது திருநீட்டுக்காக நான் அரசாட்சி பண்ண ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சிவனடியாவுடைய தலையை கொண்டாந்து எனக்கு முன்னால போட்டிருக்கிறீங்க ரொம்ப தப்பு நாம் பண்ணது தப்பு வந்துட்டணிமகுடத்தை தூக்கி புள்ள தலையில வச்சார் நாம் பண்ணது தப்பு தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் சடை பெருமான் நெறிதாங் கண்டவரானார் சீர்தாங்கும் இவர் வேணி சிறந்தாங்குவேன் என்றார் நான் என்ன உலகத்தையா தாங்கினேன் தாங்கிவிட்டேன் திருநீர்பூசுடி அடியார் ஜடாமகுடமுடைய அடியார் அவர் தலையை கொண்டு வந்துட்டா நான் பாகமல்ல பண்ணிவிட்டேன் அதனாலே வென்றி முடி என் குமரன் தனி புடிவீர் புனைவீர் என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண பண்ணியாச்சு என்ன செய்யறாரு தெரியுமா உள்ள தலை தங்க தாம்பாளத்தில் வச்சாடியார் கண்டத்தினை ஓர் கனக மணி கலன் ஏந்தி கனகம்னா தங்கம் கொண்டு திரு முடி தாங்கி குளவும் எரி வலங்கொள்வார் அண்டர் திருநாமம் எத்துலல் மகிழ்ச்சியோட சரியா தப்பா தப்பும்தான் சரியும் தான் நம்ம தராசில வச்சு பார்த்தா தப்பு தான் அதுக்கு வேற தராசு இருக்கு அதுல வச்சு பார்த்தா சரிதான் விறகு நிற்கிற தராசு வேற தங்கம் இருக்கிற தராசு வேற விரைவு கடையில் போய் விரைவு வாங்குறான் பிரித்து போட்டுட்டான் ஒரு விரைவு கூட போடுங்க புரியுதா இதோ கொஞ்ச காலம் ஆகட்டும் மகிழ்ச்சி போறோம் ஐம்பது கிராம் தங்கம் வாங்குறான் ஒரு கிராம் கூட போடுங்க போடுவாரா ஒரு கிராம தண்டனை இல்லாம தப்பிச்சுட்டா அடுத்த பிறகு எடுத்து கஷ்டப்பட்டாக உலக நீதி இந்த ஆளுகிறான் ஒண்ணு இல்ல தப்பே இருக்க அடுத்த பிறவிற என்ன தப்புற கொலை பண்ண தப்பு இல்லை அது ராஜாவுக்குரிய அனுபவிக்காட்டு அடுத்த பிறவி எடுக்கணும் நெருப்புல பாஞ்சு தனக்குத்தான் தண்டனை கொடுத்து விட்டா குடிஞ்சு போச்சு சிவ அபராதத்துக்கு தீர்வு உயிரை கொடுத்தல் குடிஞ்சு போச்சு என்ன இறந்து போன பொய்யடிமையில் புலவர்க்கும் அடியேன் கருவூர் துஞ்சிய புகழ் நாப்பத்தோரு வரலாறு ஆச்சு இப்ப நாற்பத்தி ரெண்டு மறந்துறாதீங்க மொத்த எழுபத்தி ரெண்டு நாளைக்கு நாலான முடிக்க போறோம் மெய்யடியான் நரசிங்க முனையறையடியே அடுத்த வரலாறு நரசிங்க முனையறையர் அவர் யாரு திருமுனைப்பாடி நாடு நம்ம திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த திருத்தலம் திருநாவலூர் சுந்தரர் பறந்து குழந்தையா இருக்கார் ஒரு ராஜா அந்த பக்கம் போனார் குழந்தைய பார்த்தார் ரொம்ப அழகா இருக்கே நான் வளர்க்கிறேன்னார் கொடுத்தாங்க வளர்த்தார் பன்னெண்டு வயசான உடனே கல்யாணத்துக்கு குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டார் குழந்தைக்கு பேரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வளர்த்த ராஜாவுக்கு பேரு நரசிங்க முனை அறையார் நரசிங்க முனையரும் நாடு வாழ் அரசர் கண்டு அப்படின்னு தடுத்தாட்கொண்ட பிராணத்தில் சேர்க்கலார் பாடுறார் நரசிங்க முனை அரையர் தேடாத பெருவளத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாளுங்காவலனார் நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி சிவாச்சாரியார் இவர் மகாராஜா அந்த குழந்தைய வீட்டில் கொண்டாந்து வச்சு வளர்த்தவர் இவர் நிறைய கோயில் திருப்பணி செய்தவர் கனவிலும் சிவன் திருவடி மறக்காதவர் திருவாதர்த்தி வழிபாடு செய்வார் தொண்டர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார் ஆள் ஆளுக்கு நூறு பொன் கொடுப்பார்கள் பொற்காசு நூறு பொற்காசு கொடுப்பார் ராஜா அல்ல நரசிங்கம் முனை அடைய வள்ளல்கள் நினைக்காம கொடுப்பார்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஆரணிந்த சடைமுடியார்கு ஆதிரை நாள் தோறும் திருவாதிரை தோறும் என்றும் வழிபாடு விளங்கியும் தொண்டர் அணைந்தார்க்கு எல்லாம் நிகழ் பசும் பொன் நூறு குறையாமல் அழித்து இந்நமுது நுகர்விப்பார் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆளுக்கு நூறு பவுன் கையில கொடுப்பாரான் இந்த ஊர் எங்கேன்னு நான் விசாரிச்சு அம்மா சாப்பாடும் போட்டு நூறு பவுன் கொடுத்தா என்னங்க வேற என்ன வேணும் ஒண்ணுமில்லாரு வேறே கொடுத்தே அடியாருக்கு கொடுக்கறேன் எங்க பணம் அவன் தானே கொடுத்தான் அதே அவன் அடியாருக்கு கொடுக்கறேன் நான் ரொம்ப புரிகிறா போல சொல்லவா அம்மாவுக்கு பிறந்த நாள் அம்மான்னா மதர் நீங்க வாட்டுக்கு எங்க தமிழ்நாட்டுக்கு போயிடாதுங்க மதர் அம்மாவுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் பையன் போறான் அம்மாவுக்கு பரிசு கொடுக்கணும் பிறந்த நாள் பரிசு கொடுக்கணும் அம்மா மணி பரிசுக்குள்ள கைய விட்டான் ஒரு ஐம்பது வெள்ளி எடுத்த கடைக்கு போனான் நல்ல பொருள் வாங்கினான் அம்மா உனக்கு பரிசுன்னு கொடுத்து விட்டான் சந்தோஷப்பட்டான் சரிதானே அவர் காசு எடுத்து அவளுக்கு இவனை சம்பாதிச்சே அது மாதிரி சிவபெருமானுங்கிற அம்பாள் கொடுத்த காசை நம்ம எடுத்து சிவன் அடியார்களுக்கு கொடுக்கிறான் அடிகள் பிறக்கிற போதுன்னு கொண்டுகிட்டா வந்தான் அவன் அஞ்சு லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டா வந்தான் ஒண்ணும் கிடையாது ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா அதான் ஆடையின்றித்தானே பிறந்தா ஆசை இல்லாமலாம் பிறந்தான் ஒன்றும் கிடையாது அப்படித்தான் பிறந்த பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குழாமருக்கு என் சொல்லுகன் கட்சி ஏகம்பனே இடையில வந்த செல்வம் சிவபெருமான் கொடுத்தது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கொடுக்காம பூட்டி வச்சிங்கன்னா எடுத்து அடுத்த ஆட்ட கொடுத்துருவார் இதுதான் கதை நம்ம வாழ்க்கை ரகசியம் என்ன செய்வார் எல்லாருக்கும் கொடுப்பார் நூறு நூறு பொன் கொடுப்பார் திருவாதிரை அன்னைக்கு மார்கழி மாசம் திருவாதிரை முக்கியமான நாள் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் பகவத்கீதை கண்ணகாசன் தான் பாடினார் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள்வியம் மாதங்களில் மார்கழி சொன்ன பகவான் கிருஷ்ணன் சொன்னது பகவத்கீதையில அதை கண்ணதாசன் எத்து மாதங்களில் மார்கழி நாள்கள்ருவாதிரை நட்சத்திர திருவாதிரையா இருக்கிறாராம் சங்கரர் அவதாரம் பண்ணது திருவாதிரை சம்பந்தர் அவதாரம் பண்ணது திருவாதிரை திருநீலனக்கர் பூஜை பண்ற நாள் திருவாதிரை திருவாரூரில் பெரிய திருவிழா திருவாதிரை தில்லையிலே வீதி உலா திருவாதிரை சம்பந்தர் ஞானப்பால் உண்டது திரு ஆதிரை பெரியபுராணம் அரங்கேற்றம் தொடங்கியது முதல் சித்திரை திரு ஆதிரை பெரியபுராணம் அரங்கேற்றம் முடிந்தது அடுத்த வருஷம் சித்திரை திரு ஆதிரை அன்னைக்கு அவளது மகிழ்ச்சி நூறு நூறு பொன் கொடுப்பாரான் ரொம்ப பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க இப்போவெல்லாம் தாழ் ரூபாய் போய் விட்டது ஒரு கிடையாது அதெல்லாம் ஒரு காலம் இது ஒரு காலம் தங்க காசு எல்லாருக்கும் கொடுக்கிறார் எல்லாரும் சாப்பிட்டு தங்க காசு வாங்கிட்டு போறாங்க ஒரு நாள் அங்க இருந்து ஒரு ஆள் வர்ற சில்கு ஜிப்பா கழுத்தில் மைனர் சினிமாவில் தப்பான காரியம் பண்றவனா இருப்பான் அப்படி இருக்காரு ஆளு உடம்புல நோய் என்ன நோய் தவறான பெண்கள்கிட்ட போனதுனால வரக்கூடிய நோய் காமத்தினாலே வரக்கூடிய நோய் தூர்த்தன் இவனுக்கு பேரு இப்படி வந்தா அவனுக்கு என்ன பேரு தூர்த்த வேஷம் தூர்த்தன் அப்படி ஒரு ஆள் வர்ற விபூதிபூதி சரியில்லை ஒழுக்கம் கெட்டவன் அவரை கூட்டிகிட்டு வந்தார் முதல்ல வச்சு சாப்பாடு போட்டார் எல்லாருக்கும் என்னடா இந்த ஆளு தொடரே தொடரூடாதே எல்லாருக்கும் நூறு பவுன் அந்த நமக்கு வித்தியாசம் தெரியும் என்ன புகழ் குஷ்டரோகிய கையினால தொட்டு அந்த மாற்றினார்கள் மகாத்மா காந்திக்கு என்ன புகழ் வாரதரோகிய உடம்பை ஒழுங்குபடுத்தினார் இவர் என்ன செய்கிறார் பாட்டு பாருங்க ஆன செயல்முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டற்கு விளங்கிய பொன் இடும் மான நிலை அழிதன்மை மானம் கட்டவனா ஒருத்தன் வர்றான் இதை விட வேற வார்த்தை என்ன சொல்ல முடியும் மானநிலை அழிதன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊன நிகழ் மேனியராய் ஒருவர் நீர் அணிந்து வந்தார் யூதி ஊசிக்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான் மற்றவர்கள் ஒதுங்கினார்கள் இவர் என்ன சொன்னார் தெரியுமா சீலமி எனினும் இவர் யோக்கிய இல்லை தப்பு பண்ணியிருக்கார் ாலும்ார ஞம் இழ்ந்து அறு நரகம் அண்ணாமல் அவரை இகழ்ந்தால் நரகத்துக்கு போகணும் எண்ணுவார் பால் அணைந்தார் தமக்கு அளித்தபடி இரட்டி பொன் கொடுத்து ரெண்டு பங்கு பொன் கொடுத்தாராம் மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் இவ்வளவுதான் இவர் பண்ணல் சிவபெருமான் காட்சி கொடுத்து மேலே கூட்டிக்கிட்டு போயிட்டார் சிவனடி சேர்ந்தார் புரிஞ்சு போச்சு வரலாறு நரசிங்க முனையரையர் அடுத்தாப்புல ஒருத்தன் நாகப்பட்டினத்துக்கு போறோம் அதிபத்தன் ஒரு ரெண்டு மூணு வரலாறு இன்னைக்கு போயிடலாம் அதிபத்தர் திருநாகை காரோ நாகப்பட்டினம் நான் முன்னையே சொன்னேன் காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி நாகை நீலாயதாட்சி ஒரு பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கு பாடல் பெற்ற பெருமாள் கோயில் அங்கேயே பக்கத்தில் சப்த விடங்க ஸ்தலங்கள் அதுல ஒண்ணும் தியாகராஜ பெருமான் திருவாரூர் மாதிரி நாகப்பட்டினத்திலே இருக்கார் அந்த நாகப்பட்டினத்துல ஒருவர் பொன்னி நாடனும் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் அந்த காலத்தில் கப்பல் சென்னையில கூட இருக்காது நாகப்பட்டினத்துல தான் இருக்கும் எஸ் எஸ் ஒரு கப்பல் எந்த காலத்து கப்பல் இந்த பழைய ஆட்களுக்கு தெரியும் நாகப்பட்டினத்துல ஏரி உள்ள போவன் எஸ் எஸ் கப்பல் ஏழு நாளைக்கு அப்புறம் ஒரு வழியா பினாங்கு போய் சேரும் மலேசியா பினாங்கு ஏழு நாள் ஆகும் கப்பல் போறது பழைய காலம் இப்ப நினைச்ச மாத்திரத்தில் ஏரி கீழே வந்து இறங்கிடறோம் பிளைட்ல அப்பளைட் இல்லாத காலம் நாகப்பட்டினம் துறைமுகம் பதினெட்டு நாட்டில் இருந்தும் இங்கே வியாபாரம் நடக்குமா இந்தியாவில் எத்தனை நாடு நாகப்பட்டினத்தில் வியாபாரம் நடத்தின பகுதி பதினெட்டு பகுதியா அது என்ன பதினெட்டு பகுதி நிலம் பதினெட்டிலும் சாவகம் தீவுகள் சீனம் துலுவம் குடகம் கொங்கணம் கன்னடம் கொல்லம் தெலுங்கம் கலிங்கம் வங்கம் கங்கம் மகதம் கடாரம் கவுடம் கோசலம் தமிழகம் கடாரம் கெட்டா கிடாங்கிறது பெங்கால் வங்காள தேசம் இந்த பதினெட்டு தேசம் அந்த தமிழ்நாடு ஒரு தேசம் சிங்களம் ஒரு தேசம் சோனகம் ஒரு தேசம் சீனா ஒரு தேசம் கொல்லம் மலையாளம் ஒரு தேசம் கன்னடம் ஒரு தேசம் தெலுங்கு நாடு அது ஒரு தேசம் கலிங்க நாடு அது ஒரு தேசம் கங்கம் ஒரு தேசம் மகதம் ஒரு தேசம் பண்டிதர்தங்கள் பதினெட்டு பாஷையும் திருமந்திரம் இந்த பதினெட்டு தேசத்திலையும் பதினெட்டு பாஷை பதினெட்டு பாஷையும் பழைய காலத்தில் இருந்துச்சான் யார் பாடுறா திருமோலர் திருமந்திரம் பாரதி பாட்டி ஞாபகத்துக்கு வருதா முப்பது கோடி முகம் உடையாள் ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் முப்பது கோடி முகம் அப்ப முப்பது கோடி பேர் இந்தியாவின் இன்னைக்கு நூத்தி கோடி பேர் போட போக்க பார்த்தா ஒரு நாளைக்கு இந்தியாவில் யாரும் உட்கார்றது கடமை இருக்காது எல்லாரும் நிற்க வேண்டியது இப்போ நூத்தி கோடி அப்போ முப்பது கோடி முப்பது கோடி முகம் உடையாள் ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் பதினெட்டு மொழி பதினெட்டு பாஷ பதினெட்டு நாடு நாகப்பட்டினத்துல வியாபாரம் இத்தனை நாடு வந்து வியாபாரம் நுழைப்பாடி செம்படவர்கள் வாழக்கூடிய பகுதி பரதவர்கள் வாழக்கூடிய பகுதி அழகான இடம் மேகத்தை பார்த்து வலை வீசுவாங்களாம் மீன் முகத்தை பார்த்து விலை சொல்லுவாங்களாம் வரக்கூடிய பரத்தியர் கண்கள் மீன் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்குமா அந்த மீனை எல்லாருக்கும் விற்பார்கள் புயல் அழப்பணை அயல் அழப்பனின் அடுக்கல் மீன் வித்து மீன் வித்து தங்கமாக பூச்சி வச்சிருந்தாங்களா வித்து தங்கம் பசும் பொன்னின் அடுக்கல் வியல் விடுந்திமில் வாழ்நர்கள் கொணர்ந்த கயல் பரத்தியர் கருநடுங்கண்கள் படைகளாக கொண்டாட மீன்களை பூரா இந்த பரத்தியருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்தில் அளந்தருமா அவங்க புலப்பு அது மீன் வியாபாரம் அங்கே ஒரு சிவனடி தொண்டன் அவருக்கு அதிபத்தர் என்ன செய்கிறார் வளர்த்தவர் கொலை தொழில்தான் மீன் அதுவாய் இறந்து போனாலும் மீன் சாப்பிடறது அசைவம் சில பேர் சைவம்னு சொல்லுகிறாங்க பௌத்தர்கள் சைவம்னு சொல்லுகிறாங்க ஏன் தெரியுமில்ல மீனை தண்ணியில் போடாமல் எடுத்து போட்டால் அதுவா தானே செத்து போகுது நானாக கொண்டேன் இல்லை இல்லை தண்ணியில் போடாமல் தரில் போட்டால் செத்து போச்சு அதுவா தானே செத்து போச்சு நாங்கள் கொன்றாத்தான் தப்பு ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு அதான் பழைய கதை நானாக கொண்டேன் இல்லை இல்லை ராமகிருஷ்ண மடத்தில் மீன் சாப்பிட்றாங்க வேற ஒன்றும் கிடைக்கல என்னன்னு கேட்டேன் இது மீனில் கடல் வாழக்காகினாங்க எப்படி இருக்கு அந்த ஊர் பழக்கம் கடல் வாழக்காய் மீனுக்கு பேரு கொலை தொழில் விட்டார் இது கொலை தொழில் என்ன செய்வாரமானுக்கு முதல்ல வர்ற மீன் எடுத்து அப்படியே கடல்ல விட்டுருவாரா சிவார்ப்பணம் அப்புறம் வர்ற மீன் நம்மளுக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தர் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பாஸ் பண்ணார் வேலை கிடைக்கலை திருப்பதி பெருமாள் போய் கும்பிட்டார் பெருமாளை வேலை கிடைக்கல நான் காலேஜ் லெக்சரர் போஸ்ட்டுக்கு பணம் கட்ட லெக்சர் போஸ்ட்டு கிடைக்க ஆசைப்பட்றேன் கிடைக்கல வேலை கிடைச்சிட்டா முதல் சம்பளத்தை உனக்கு கொடுத்துட்றேன் முதல் சம்பளம் உனக்கு தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டார் நமக்கு என்னத்த வேலை கிடைக்க போகுதுன்னு பெருமாள் கெட்டிகார ஆளு சரியான வியாபாரிங்க நேர்ந்துக்கிட்டு அப்படியே நடக்கும் அது என்னவோ அப்படித்தான் இந்த கோயில் நீங்கள் நேர்ந்துக்கிடுங்க உடனே ஏற்பாடு பண்ணிடுவார் எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு அவர்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுக்கறேன்னு சொல்லுங்க காரியம் அது பாட்டுக்காக ஸ்ரீரங்கத்து பெருமாள் ரங்க ராஜா இவர் சரியான வட்டிக்கரைக்காரர் யாரு நம்ம திருப்பதி பெருமாள் வெங்கடேசர் பெருமாள் விவரம் இல்லாம நம்மளால இவ்வளவு பணத்தை கொண்டு கொட்டுவான் யோசிங்க அது மாதிரி இவர் நேர்ந்துட்டு வந்துட்டார் திடீர்னு ஒரு காலேஜில் இன்டர்வியூ வந்துச்சு ஏழு பேர் இவரும் போயிட்டார் பெருமாளை பெருமாளை பெருமாளை என்னத்தை கிடைக்க போகுது எல்லாம் அந்த அந்த கல்லூரியை சார்ந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு எங்கே கொடுக்க போகிறான் நாடார் காலேஜில் நாடாருக்குத்தான் வேலை யாதவர் காலேஜ் இல்லை யாதவருக்குத்தான் வேலை அப்படி ஒரு காலம் இந்தியாவில் என்ன செய்யறது ஒன்றும் கிடைக்காது ஆச்சரியம் வேலை கிடைச்சி போச்சு எப்படியோ கிடைச்சி போச்சு பெருமாள் கொடுக்கணுமா இல்லையா ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கணுமா இல்லையா யோசிச்சார் பெருமாளை ரொம்ப நாள் பணத்தை பார்த்து முதல்ல வர சம்பளம் இதை கொண்டு போய் உனக்கு கொடுக்கணுமா எப்படியும் ஒரு மா சம்பளம் கொடுத்துட்றேன் இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் மனித இயல்பு வேகமாக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் கொடுக்குற பொழுது பகவானத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் ஏழு மாதம் ஆச்சு சம்பளம் ஒழுங்காகத்தானே வந்துச்சு திடீர்னு என்ன ஆகி போச்சு அரசாங்கத்திலேருந்து சம்பளம் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்பா மேனேஜ்மெண்ட்டு ஒரு பர்சன்டேஜ் அரசாங்கம் ஒரு பர்சன்டேஜ் அறுபது நாற்பது அரசாங்கம் கொடுக்குற பணம் வரலை மேனேஜ்மெண்ட்டு கொடுக்குற பணம் தான் வருது சம்பளம் குறைஞ்சி போச்சு அரசாங்க பணம் எப்போ வரும் அரசாங்கம் கொடுக்குற அன்னைக்கு வர மாட்டாங்க இன்னும் பெருமாளை குறைஞ்சில் போச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கார் பெருமாளை தெரியாமல் பண்ணிவிட்டேன் அடுத்த மாசம் வந்துட்டா எல்லாத்தையும் வட்டி போட்டு ரெண்டு மாசமா கட்டிவிடுறேன் வருத்தப்படுவான் பாத்தியாருக்கு அரியர் சம்பளம் வந்தா சந்தோஷப்படுவாரு அதான் ரெண்டு அரியருக்கு உண்டான வித்தியாசம் சரிதானே கொண்டு போய் பெருமாள் போட்டுட்டு சந்தோஷமா வரா எனக்கு ரொம்ப வேண்டியவர் இதுதான் இயல்பு ஒரு தலை மீன் கிடைச்சா விட்டுறோம் அதான் அவர் கட்டளை பட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படுந்தோறும் நட்டமாடிய நம்பருக்கு என நடி முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அளவுடன் என்றும் விருப்பால் சந்தோஷமா தூக்கி போட்டு வரா முதல் மீன் சிவபெருமானுக்கு ஒரு நாள் ஒரு மீன் கிடைச்சிது நம்மள அருந்தா என்ன பண்ணுவோம் இதை சாப்பிட்டுக்கிறேன் நாளைக்கு போதல் மீன் சிவபெருமானுக்கு பேசப்படாது பட்னி ரெண்டாவது நாள் ஒரு மீன் தான் கிடைச்சது கிடைக்கல அன்னைக்கும் பட்னி பத்து நாளா வருட்கள் இப்படி வர தாம் உணவு அயர்த்து கோலமேனி தளர்ந்தது தொழில் குறையா சீலமே தலை நின்றவர் தம் திறன் தெரிந்து ஆழம் உண்டவர் தொண்டர் அமுதனும் அமுது உண்டார் இவருடைய அமுதுங்கிற அமுத அன்புங்கிற அமுதத்தை கடவுள் சாப்பிட்டார் இவருக்கு சாப்பிட மீன் கிடைக்கல எல்லாம் பட்னி பத்து நாளா பட்னி பதினஞ்சு நாளா பட்னி ஒரு வழியும் கிடையாது ஒரு சொந்தான் தங்க விட்டு பல பல வளன்னு இருக்கு அப்படியே அப்பா இது எடுத்த மூணு வருஷத்துக்கு எல்லாரும் மொத்தமா சாப்பிடலாம் சொன்னார் தெரியுமில்ல முதல் மீன் கடவுளுக்கு விற்று எல்லாருக்கும் என்ன தோணும் இதால ஒரு சாத்து சாத்தலாமான்னு தோணுமா இத்தனை நாளாக பட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது என்று மற்றொள்ள ஒரு சாப்பிடுவோம் மற்ற எம்புறு தொண்டர் பொ நவமணி பொன் உறுப்பால் ஒன்று மற்ற இது என்னை உடையவர்க்கு ஆகும் சென்று பொற்களல் சேர்க என திரையொடும் திரித்தார் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்ட தண்ணிக்குள்ள எல்லாருக்கும் எப்படி இருக்கும் சாப்பிட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு பசிக்குது உலகத்தில் பொல்லாதது பசி இந்த வயிறு மட்டும் ஒத்துழைக்காது ஒரு மாச சாப்பாடு மொத்தமாக சாப்பிட்டு ஒரு மாசம் பட்டினி கடை கிடைக்காது காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி வேளாளைக்கு ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளி ஆய் இருநாளைக்கு ஏழென்றால் ஏழாய் வயிறே இடும்பை கூடு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது எல்லாம் பட்டினி எடுத்து மீனை விட்டுட்டாள் எல்லாருக்கும் கோபம் மீன் உள்ள போச்சு இல்லை திரும்ப வந்தது சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் அப்படியே சிவலோகத்துக்கு எல்லார் மேலேயும் உள்ள பாசத்தை விடுவது நம்ம உற்றுவோமா தங்கம் மீன் கிடைச்சா உற்றுவோமா ஒரு காலம் விடமாட்டான் தங்கம் இல்லை விட்டுட்டார் இவருக்கு பேர் என்ன அதிபத்தர் நாப்பத்தி மூணு இப்போ நாப்பத்தி நாலு கலிக்கம்பர் அழகான வரலாறு சிறப்பான வரலாறு கலிக்கம்பர் கலியர் ரெண்டு பேர் வரலாறு அதுக்கப்புறம் சக்தி நாயனார் மூணு வரலாறு இப்போ நம்ம பார்க்கணும் அப்போ தான் நாளா அனைத்து கதையை முடிக்க முடியும் மூணு எல்லாம் சின்ன சின்ன வரலாறு உங்களுக்கு புரியக்கூடிய வரலாறுகள் இந்த அறுபத்தி பேர் வரலாற்றையும் சேர்க்கலார் பெருமான் போய் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு பாடியிருக்கார் கலிக்கம்பர் எந்த ஊர் விருத்தாசலத்துக்கு பக்கத்திலே திருப்பெண்ணாகடம் திருப்பெண்ணாகடம் ஒரு அற்புதமான ஊர் அங்கே அச்சுத கலப்பாளர்ன்னு ஒருத்தர் இருந்தார் இந்த அச்சுத கலப்பாளருக்கு பிள்ளை இல்லை குருநாதர் ஒருத்தர்கிட்ட போய் காலில் விழுந்தார் குருநாதருக்கு அருண்நந்தி சிவாச்சாரியார்னு பேர் பெரிய சிவாச்சாரியார் காலில் போய் விழுந்தார் குழந்தை இல்லை அவர் சொன்னார் தேவார புஸ்தகத்தை கொண்டா தேவார புஸ்தகம் சிவபெருமான் திருவடிகளே துணை ஒரு நூலை எடுத்தார் தேவார புஸ்தகத்தை கண்ணை மூடிக்கிட்டு திறந்தார் நூலை அந்த பக்கம் வச்சார் அங்கே என்ன மாதிரி பாட்டு வருதா பாரு கயிறு சாத்தி பார்த்தல்னு பேர் கயிறு சாத்தி எடுத்தார் திருவெண்காட்டு பாட்டு வருது திருவெண்காடு புதக்ஷேத்திரம் ஆதி பாட்டு என்ன பாட்டுவாயினோடு யாதொன்றும் மையுற வேண்டாம் வேயன தோளுமை பங்கண் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையாரவர் தம்மை தோயாவாம் தீவினையே திருவெண்காட்டில் போய் முப்புளத்திலையும் குளிச்சிட்டு வந்துட்டா தீவென கிடையாது மனசுக்கு நிம்மதி திருஞார சந்தர் வாக்கு அச்சுத கலப்பாளரும் பண்டாட்டியும் திருப்பண்ணாகடத்தை விட்டு திருவெண்காடு போயிட்டாங்க வெண்காட்டு நாதர் பிரம்ம வித்யா நாயகி பிரம்மனுக்கு வித்த கற்பித்து கொடுத்த நாயகி பிரம்ம வித்யா நாயகி வெண்காட்டு நாதர் சுவேதாரண்யேஸ்வரர் வெண்மை நாப்பத்தஞ்சு நாள் கும்பிட்டார்கள் ஆண் ஆண் குழந்தை அறிவுள்ள குழந்தையா பிறந்தது மூணு வயசு குழந்தையா இருந்த பொழுது மேலே இருந்து சத்திய ஞான தரிசனிகள் ஒரு மகான் வந்தார் இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணனர் மூணு வயசுல ஞானம் கிடைச்சது அஞ்சு வயசு எல்லாருக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லுது அந்த வாத்தியாரு வந்துட்டார் எந்த வாத்தியாரு நம்ம அருள் நந்தி சிவாச்சாரியார் இந்த குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு பாருங்க கயிறு சாத்தினார் பாருங்க அந்த பெரியவர் வந்துட்டார் இந்த குழந்தை எல்லாரையும் உட்கார வச்சு பாடம் சொல்லிட்டு இருக்கு அவருக்கு ஒரு கோபம் நான் எவ்வளவு பெரிய ஆளு எங்கிட்ட போகாம இந்த நேற்று பிறந்த பையன்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் ஒரு கோபம் வருமா இல்லையா அங்க இருந்து கோபத்தோட கம்பீரமா ஆணவம் எப்படி இருக்கும் யாரு கேக்கிறா அந்த பெரியாள் இந்த குழந்தை சொல்லுது இப்படி இருக்கும் அவரை காமிச்சு இப்படி இருக்கும் உலகத்தில் கற்றது கைமண்ணளவு படிக்க படிக்கத்தான் நம்ம எவ்வளவு படிக்கலன்னு தெரியும் அது வரைக்கும் தெரியாது அறிதோர் அறியாமை கண்டற்றால் அதுதான் நூலுக்கும் அப்படித்தான் நமக்கு நம்ம படித்தது ரொம்ப கொஞ்சம் அதில் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது அப்படியே காலில் விழுந்துட்டேன் இவருக்கு மெய்கண்டார்னு பேரு அவருக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார்னு பேரு சைவ சித்தாந்தத்தில் சந்தானாச்சாரியார்கள் நம்பர் ஒன் மெய்கண்டார் ரெண்டாவது அருள்நந்தி சிவாச்சாரியார் சொந்த மெய்கண்டாருக்கு திருப்பெண்ணாகடம் மெய்கண்டார் சமாதி கோயில் திருவெண்ணை நல்லூர் திருவண்ணை நல்லூரில் மெய்கண்டார் சமாதி கோயில் இருக்கு அந்த திருப்பெண்ணாகடம் அப்புறம் சுவாமிகள் திருப்பண்ணாகடத்துக்கு போவார் பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் காப்பதற்கு இச்சை உண்டேல் அகல மின்னாரும் மூவிளை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் கடந்தா நைமாட சுடற் என் மேல சூலத்தை பொறிக்கணும் ரிஷவலட்சினை பொறிக்கணும் மின்னாரும் மூவிளை சூலம் என்மேல் பொறி ஒரு பூத வந்து சூழ அடையாளத்தை முதுகுல போட்டுட்டு போன இந்த மாடு நம்ம விட்டு மாடுன்னு கண்டுபிடிக்க சுட்டுட்டு வருவாங்க அடையாளம் போட்டுருப்பான் சிவபெருமானுக்குரியவன் நான் தெரியணும் நான் ஐம்பத்தோரு வருஷம் சமணத்தில் இருந்த பாதி நான் சிவபெருமான் அடிமைன்னு தெரியணும் என் முதுகுல சூலத்தை போடுவாராம் சிவபெருமான் பூதம் வந்து சூளம் போட்டுதான் அந்த ஊர் திருப்பெண்ணாகடம் அங்கே ஒரு செட்டியார் வடிகர் நகரத்தார்கள் அஞ்சு பேர் இவர் அஞ்சாவதால் கலிக்கம்பர்ன்னு பேர் வியாபாரம் வளர்க்கோல வியாபாரம் என்ன வேற பற்று கிடையாது சிவபெருமான் மேல பற்று வரக்கூடிய அடியார்களுக்கு சாப்பாடு தயிர் போனகம் நெய் தேன் கட்டி கல்கண்டு எல்லாம் கொடுப்பாரா என்ன கொடுக்கிறாருன்னு பட்டியலே போட்டிருக்காரு சேர்க்கலாமி ஆன அன்பர் என்றும் அரணார் அன்பருக்கு அமுதி செய்ய மேன்மை விலங்கு போனகமும் போனகம்னா சோறு விரும்பு கறி நெய் தயிர் தீம்பால் தேனின் இனிய கனி கட்டி இவ்வளவு கொடுப்பாராம் தேனை விட இனிப்பான பழம் கரும்பு கட்டி கரும்பு கட்டினா கல்கண்டு வச்சுங்க வெள்ளம் வச்சுங்க எல்லாம் கொடுப்பாரான் அமுது செய்ய ஏனெ நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்பம் உர அளி கூப்பாடு போட்டு வேண்டியதை கையில் கொடுத்து கும்பிட்டு அனுப்புவாராம் வாசப்படியில் நிற்பார் அந்த அம்மா பக்கத்தில் செம்பிள தண்ணி வச்சுட்டு நிற்கும் இவர் கண்ண காட்டுவார் வந்த அடியார் தண்ணிய அனுப்புவ போது போய்டு வருது மரியாதை வச்சு சாமி சாமையா இருக்க வேண்டாம போட்டுப்ப கள் கொடுக்கப்படும் தனி கிளாஸ் தனியாச்சு எங்க போயி சொல்றது கழுத்தல போட்டிருக்க மாலைய சபரிமலை தாண்டி கீழே இறங்கி பம்பையில் வீசிட்டு எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது எதுக்கப்புறம் போறான் எங்க என்னத்துக்காக கடவுளையா ஏமாற்ற முடியும் அவன் தான் கண்டுபிடிச்சு எதுக்காக போறேன்னு ஒரு இயல்பு இவர் என்ன செய்கிறார் எல்லாம் பண்ணி கும்பிடுவார் திருவடியெல்லாம் விளக்கம் செய்வார் ஒரு நாள் வீட்டை கரியும் புனித தண்ணீருடன் மற்றும் அருந்து உள்ளனவும் அமைத்து சமையல் யாரு சமைப்பா சமயக்காரனா இல்ல வீட்டு அம்மா அந்த அம்மா சமைச்சு போடுது பெரியும்பு கணவர் பெருந்தவத்தால் எல்லாம் விளக்கும் பொழுதின் கண் ஒரு நாள் ஒரு வந்துட்டார் அந்த அம்மா கொண்டாந்து தண்ணி ஊத்துறாங்க இவர் கால கழுவுறார் தண்ணி பாதியில நின்று போச்சு என்ன தண்ணி ஊத்தனவ ஊத்தாம நிறுத்திட்டா முகத்தை பாக்கிறார் ஓடுன ஆளு விபூதிய பூசிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டாரு கோவிந்தசாமி கூப்பிட்ட ஆளு இன்னைக்கு ராமசாமி இல்லை டே கோவிந்தசாமி கூப்பிட்ட ஆளு ஓடி வர்றாரு இப்போ சன்னியாசியா வந்துட்டார் அவரு கால கழுவலாமா நம்ம வீட்டு வேலைக்கார தானே கை கொஞ்சம் நிறுத்திருச்சு இவருக்கு கோபம் வந்துருச்சு யாரா இருந்தாலும் சரி திருநீர் பூசுனா சிவன் அடியார் நேற்று வேலை பார்த்து இன்னைக்கு திருநீர் பூசிக்கிட்டு வந்தா சிவன் அடியாது என்ன தப்பு பண்ணிட்டே பக்கத்தில் கடந்த அறிவாலை எடுத்து கையை விட்டு விட்டார் எப்படி பாருங்க அதுதான் கடுமை சிவனடியாருக்கு அபராதம் பண்ணிட்டு அப்பவே தண்டனை இல்லாட்டி அடுத்த பிறவி எடுக்கணுமா அவ்வளவுதையும் அதாங்க விவகாரம் இப்படி விட்டுட்டா என்னாகும் அந்த அம்மாவுக்கு அடுத்த பிறவி இப்போ கட்பணியாச்சு கை போச்சா மிச்சகதையுன்னு சொல்கிறேன் பெரியவரும் வேணா இவ்வளவுதான் அந்த கோயில்ல திருப்பண்ணாகடம் அந்த கோயிலில் ஒரு வரலாறு எழுதி போடுறான் என்ன வரலாறு தெரியுமா இந்த அம்மா கையை வெட்டி விட்டார்ல இந்த அம்மா வெட்டுப்பட்ட கையோட கோயிலுக்கு போனுதான் பெருமானை கும்பிட்டு தான் பெருமான் பார்த்தானா கை வளர்ந்துருச்சான் மிச்ச கதை அங்கே பெரிய சேக்குல்கிட்ட போகலை திருப்பண்ணாகரத்தில் இந்த வரலாறு இருக்கு இந்த பாட்டு பாருங்க பெரித்த பொன்றை முடியார்தம் இல்லை முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமறு போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய்யார் வாசக்கரக நிறுத்திவிட இவர் திரும்பி பார்த்தார் வெறுத்த கொன்றை முடியார்தம் அடியார் இவர் முன்மேவு நிலை குறித்து வெள்கி நீர் வாராது ஒளிந்தாள் என்று மனங்கொண்டு மறித்து நோக்கார் அவளை பார்க்கலியா வடிவாலை வாங்கி கரகம் வாங்கி கை தரித்து கரக நீர் எடுத்து தாமே அடியார் தாள் விளக்கினார் அவ கைய வெட்டி வெட்டுறதுக்கு முன்னாலு செம்ப விழுந்திருமல்ல செம்ப புடி பாட்டுங்க கரகம் வாங்கி கை தரித்து கரகத்தை வாங்கிக்கிட்டு கைய வெட்டினாராம் வெட்டி விட்டு தானே கரக நீர் பாய்ச்சி கும்பிட்டு அவளதுதான் கதை எல்லாருக்கும் தாமே அமுதி செய்தார் சிவனடி சேர்ந்தார் அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க கஷ்டமா இருக்கல அதுக்காக அந்த கோயில் வரலாறு சிவபெருமான் கொடுத்துட்டார் இவரை பொறுத்த மட்டும் இல்ல இவர் பண்டாட்டிக்கு சரியான கணவனா இருந்தாரா இல்லையான்னு சொல்லக்கூடாது ஆனால் சிவனடியார்களுக்கு தொண்டாற்றுவதில் வெண்டாட்டிய இடத்திலே உள்ள பாசத்தை விட சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு அதிகமாயிருந்தது இவருக்கு வந்தொண்டர்ன்னு வேற அதனால மென் தொண்டர் இல்ல வன் தொண்டர் கலிக்கம்பர் அடுத்தது கலியநாயனார் திருவொற்றியூர் ஒற்றியூர் எல்லாம் சிவலிங்கம் பட்டணத்து சாமி கடைசியிலே சிவலிங்கமாக மாறின பகுதி திருவற்றியூர் கடைசியிலே பட்டினத்து சாமி ஒரு கரும்பை கடிச்சுக்கிட்டே போறார் சிவபெருமான் சொல்லிவிட்டார் பேய் கரும்பு எங்கே திட்டிக்குமோ அந்த ஊரில் தான் உனக்கு மோட்சம் போ பேய் கரும்பு கசக்கம் ஊரூரா போனார் பேய் கரும்பு கசக்குது திருவற்றியூருக்கு போனார் கடிச்சு இழுத்தார் பேய் கரும்பு இனிக்குது அப்போ இங்கேதான் மூன்றம் பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க கடற்கரை திருவட்டியூர் சென்னையினுடைய ஒரு பகுதி தம்பிங்களா என்னை விளையாட்டில் சேர்த்துக்கிறீங்களா உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் இங்கே போட்டு மூடுன்னா அங்கே எந்திரிப்பேன் அப்படியா ஆமாம் குழிக்குள்ள என்ன போட்டு மூடு குழிக்குள்ள போட்டு ஒரு சால் போட்டு மூடிவிட்டாங்க சாமி அங்கே எந்திரிச்சிட்டாங்க பெரிய சித்தர் பட்டினத்தார் ஒரு பெருஞ்சித்தர் இறந்தவனை புழைக்க வச்ச சித்தன் திருவாரூர் பிள்ளையை புழைக்க வைத்த சித்தன் வெளியில காட்டிக்கல நல்லா இருக்கே விளையாட்டு பிள்ளைகளோடு விளையாண்டான் ராத்திரி ஆச்சு தமிழ எல்லாரும் வீட்டுக்கு போங்கோ போகும் முன்னால ஒன்று செஞ்சோ என்ன புளிய தோண்டி என்ன புதச்சு போங்க கழுத்தாலம் புதச்சிருங்கோ கழுத்து மட்டும் வெளியில் இருக்கட்டும் குளியை தோண்டனா சாமி உள்ள குதிச்சார் பூரா மண்ணை போட்டு மூடுனா கழுத்துக்கு மேலே வெளியில கை முத கொண்டு உள்ள அசைய முடியாது போட்டு புதச்சிட்டு போயிட்டாங்க ஒரு பையன் வீட்டில் சாப்பிட உட்கார்ந்தான் உங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்தார் ஆமாம் இந்த சாமிக்கு பசிக்குவேன் பாவம் இல்லை அவரை போட்டு புதைச்சிட்டு வந்துட்டமே நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அம்மா கொடுத்த கஞ்சி கஞ்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அது ஒரு இப்படி ஒரு மண் பாத்திரம் செட்டி நாட்டில் குழுதாடின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு மண் பாத்திரம் இப்படி இந்த தண்ணீர் ஊற்றி வைக்கிற சின்ன மண் பாத்திரம் அது நிறைய கஞ்சி தூக்கிட்டு வந்துவிட்டான் சாதத்தில் தண்ணி ஊற்றது வந்து சாமின்னா குளிச்சு பார்த்தார் சாமி உனக்கு பசிக்கும் இல்லை கஞ்சி கொட்டான் தரிக்க சாப்பிட்றியா உனக்கும் முடிஞ்சு உனக்கும் முடிஞ்சு பையனுக்கு கொரியலை கொடு மூணு கவலங்குடு மூணு கவலம் கஞ்சி சாப்பிட்டார் வேண்டாம் நீ சாப்பிட்டியா இல்லை நீ சாப்பிடு சாப்பிட்டான் கொழுதாடி அந்த பக்கம் வை வச்சான் என் முன்னால் குப்பறை படுத்து தூங்கு கட்டளை குப்பறை படுத்தான் தூங்கிட்டான் காலம்புற அந்த பக்கம் வர்றவங்க பார்க்குறாங்க ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருக்கு திருவற்றியூர் பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலை கொள் திருவற்றியூர் மேவி வாழ்குமர நாயகா சிறுபரை முளைக்கி அருளே சிறியனேன் ஆனவ இரு ஓடவே சிறுபறை முளைக்கு அருளே திருவற்றியூர் பிள்ளை தமிழ் இது சிவலிங்கம் அந்த பையன் நந்தி இன்ன இருக்கு கோயில் போய் பாருங்க அசைக்க முடியாம இருக்கு இப்ப திருப்பணி வேலை ஆரம்பிச்சு நடத்துறாங்க நமக்கு ஒரு சந்தேகம் அது என்ன அங்க மட்டும் பேய் கரும்பு தித்திக்குது பெய் கரும்பு கசக்கத்தானே செய்யும் எப்படி தித்திக்குது பக்குவம் வந்துட்டால் தித்திக்கும் புரியலியே நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா இனிக்கும் ஏக்குது தண்ணி இனிக்காதில்ல இனிக்குது இல்லை மனசில் பக்குவம் வந்துட்டால் நாக்கு இனிப்பு உண்டாக்கும் இன்னும் புரியலியா சொல்கிறேன் காலையில் கல்யாணம் ஆணிச்சு பொண்ணும் மாப்பிளையும் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பேசணும்னு ஆசை மாப்பிள்ளைக்கு பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசை சுற்றி வர பத்து பேர் உட்காந்து விட மாட்டேங்கிறாங்க ரெண்டுக்கும் எப்படி இருக்கும் சின்னஞ்சிரிசு சாயந்தரம் ஆச்சு வந்தவன் எல்லாம் போயிட்டான் இந்த மாமியார் மாமனார் கொழுந்தனார் நாத்தனார் நாலு பேர் வீட்டில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேசணும் உன்னோட ஒன்று எங்கே பேசுறது கொழுந்தனார் மெதுவாக மட்டையை தூக்கினார் நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்பா ஒன் போட்டு வீட்டுக்கு போற மாமனார் கோயில் பேசுறாரா இருபத்தி எட்டு நாளா என்ன போய் கேட்டுட்டு நல்லா இருந்தா இருக்கேன் இல்லாட்டி வந்துடுறேன் அவரு பொறப்பட்டு போயிட்டார் முக்கா பங்கு முடிஞ்சது இந்த மாமியார் போக மாட்டேங்கிறான் அது என்னமோ அப்படித்த கொஞ்ச நேரம் ஆச்சு மாமியார் என்ன பண்ணா நான் கோயில்ல போய் விளக்கு போட்டுட்டு வர்றேன் அவ்வா விளக்கு எடுத்துக்கிட்டு நெய் எடுத்துக்கிட்டு மருமகளை கூப்பிட்டான் இந்த பரு அவனுக்கு பசிச்சுன்னா கேட்பான் உள்ள அரிசி சாதம் வச்சிருக்கேன் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் கஞ்சி மத்தியான சாதத்தை பிரிட்ஜில் வச்சிருக்கேன் பக்கத்துல எருமத்தயிர் வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுவான் நீ எடுத்து போட்டு கொடு ஊறுகாயத்துக்கு போட்டு கொடு சரி தெளிவா கேட்டுக்கிட்டான் இரண்டாவது அடுக்குல வலது பக்கத்து மூளையில இருக்கு சரி எல்லாம் போயாச்சு கதவை கொக்கி ஓட்டுட்டான் இந்த பையன் அங்கிருந்து இருபுறான் லேசான் பக்கத்துல வந்தான் இந்த பொண்ணு வெட்கப்பட்டு நிற்பா அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு மறக்கப்படாது அப்படியே அந்த பொண்ணு ரொம்ப வெட்கப்பட்டு நிக்கிறா இந்த பையன் பக்கத்துல வந்துட்டான் அப்படி பாக்குறான் கொஞ்சம் பார்க்குறா கொஞ்சம் தலையை குஞ்சுக்கிறாள் எனக்கு தண்ணி ஒன்றும் தாகமாக இருக்குன்னா இந்த முருகப்பெருமானே ஆரம்பித்த வேலை தாகம் தாகம் தீரவு தாகம் தீர்ந்தது என் மோகம் தீரவில்லைன்னாரு பாருங்க வள்ளி நாச்சி அரட்டை போய் அது மாதிரி தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா பசிக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகணும் பக்கத்தில் பசிக்குதுன்னா இருங்க உள்ளே சாதனை இருக்குது நான் எடுத்து தர்றேன் கிட்ட போனால் கரண்ட்டு போயிடுச்சு எங்கள் ஊரில் அடிக்கடி கரண்ட் போகும் கரண்ட்டு எப்போ வரும்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அது கடவுள் வேறு ஒருத்தருக்கும் தெரியாது வந்தால் நல்லது வராட்டி பழகி போயிடுச்சு வேறு என்ன பண்ணுறது கரண்ட்டு போயிடுச்சு இவள் உள்ளே போய் கதவை திறந்து மெதுவாக அந்த ஓரத்தில் இருந்தது எடுத்து புளிஞ்சி போட்டா எருமத்தை இது ஊற்றினா விசஞ்சு கொண்டுகிட்டு வந்தா கொடுக்குறா நீ ஊட்டி விடுன்னா அதை அப்போத்தானே அதெல்லாம் கேட்க முடியும் கொஞ்ச நாளைக்கு ஊட்டி விட்டா தேவாமிர்தமா இருக்குண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா அதுவும் சாப்பிட்டான் பதினஞ்சு பதினாறு முறை ஊட்டினா தீந்து போச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உன் கைப்பட்டாலே எல்லாம் நல்லா இருக்குன்னா கெட்டிக்காரன் குழைச்சு போவான் புகழ்ந்துதான் காரியம் சாதிக்கணும் பெண்டாட்டிய நம்ம வலிக்கு கொண்டாடணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன் ஆண்கள் மட்டும்தான் கேட்டுக்கணும் வரம் கேட்ட பொழுது தசரதன் சொல்றான் உங்க அப்பால்லாம் அதுக்கும் செய்ய மாட்டான் வருதா என்னதன்றோம் கொஞ்சம் ரகசியம் ஞாபகத்தில் வச்சுங்க அந்த அம்மாவுக்கு தெரியாம பாராட்டியிருக்க என்ன ஆகி போச்சு சாப்பிட்டான் கரண்ட் வந்துருச்சு மாமியார் கதவை தட்டிட்டான் தெளிவாக வர்றான் சரி உள்ள போயாச்சு இவன் பாட்டுக்கு பூனை மாதிரி போயிட்டான் அந்த பொண்ணு மட்டும் நிற்கிறான் என் டி அவன் சாப்பிட்டானா பசிக்குதுன்னார் எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டான் சரி வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அவங்களாம் வர்றதுக்கு லேட்டாகும் எனக்கு பசிக்குது வா அவன் சாப்பிட்டான்ல வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவான் உள்ளே போய் பார்த்தா கஞ்சி அப்படியே இருக்கு என் கஞ்சியை எடுத்து அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் அத்தே அந்த ஓரத்தில் இருந்தது இல்லை போட்டேன்னா அடி பாவி மாட்டுக்கு பருத்து கொட்ட ஊற வச்சிருந்தேன் அதை எடுத்து போட்டிருக்க மாட்டுக்கு பருத்து கொட்ட ஊற வச்சு அதை கொண்டே போட அவனுக்கு தேவாமிரதமா இருக்கான் புரியுதா அதான் சார் பொண்டாட்டி கைபட்டா பருத்திக்கொட்ட தேவாமிரதமா இருக்குல்ல சிவபெருமான் மனசுக்குள்ள வந்துட்டா பேய் கரும்பு தித்திக்காம என்ன செய்யும் கண்ணுகாது பெரிய வேடிக்கை எல்லாருக்கும் மனசுல பதியும் இல்ல அப்ப எது முக்கியம் அன்பு முக்கியம் பாசம் முக்கியம் காதல் முக்கியம் இது எந்த ஊர் திருவற்றியூர் திருவற்றியூரிலே கலியநாயனார் தொழில் என்ன தெரியும் எண்ணெய் ஆட்டது இந்த செக்குல எள்ளு போட்டு எண்ணெய் ஆட்டுவாங்கல்ல அந்த தொழில் தைல வினை தொழில் மரபு அந்த தெருவுக்கு சக்கரப்பாடி தெருன்னு பேர் பெருஞ்செல்வர் கலியனார் கோயிலுக்கு உள்ளும் புறம்பும் நிறைய விளக்கரிப்பார் விளக்குக்கு நெய் ஊற்றுவன் அவ்வளவுதான் ஊற்றுவன் அல்லும் பகனும் விளக்கரிப்பார் சிவபெருமான் பார்த்தார் இவர் ஆட்கொள்ள வேண்டும் அதனால செல்வத்தை குறைக்க பண்ணார் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து செல்வம் தீந்து என்ன பண்றது எண்ணெய் ஊத்தாமல் இருக்கக்கூடாது கோயில் விளக்குக்கு என்ன ஊத்தணும் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போனார் எண்ணெயை கொடுங்க நான் வாங்கிட்டு போய் விற்கிறேன் வித்து பணத்தை கொண்டாந்து தர்றேன் கமிஷன் கொடுக்க என்ன இவர்கிட்ட வழியில் எல்லாம் போயிடுச்சு என்ன வாங்க முடியாது சொந்தக்காரன் பூரா செக்கு ஆட்டுறவன் செக்கு வச்சு ஆட்டுறவேன் செக்கில் மாடு சுற்றும் பார்த்துருக்கல அது பாடு சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளை மாதிரி ஒரு அறிவாளி அங்கே போனான் மாடு சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு ஆள் ஆம்பாடும் தூங்கிக்கிட்டு இருக்கான் படுத்து இவன் அவனை போய் எழுப்பினான் அண்ணே என்ன இந்த மாடு செக்கை சுற்றுதில்லை ஆமாம் அது சுத்தாம நின்னா நீ என்ன செய்வ உனக்கு எப்படி சுற்றுதா இல்லையான்னு தெரியும் அவன் சொன்னா மாட்டை கழுத்து மணி கட்டியிருக்கேன் சுத்திக்கிட்டே இருந்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியும் அட அப்படியா அன்னே ஒரு சந்தேகம் என்ன மாடு நின்றுகிட்டு தலையாட்டினா அவன் சொன்னான் மாடு ஒன்ன மாதிரி மனுஷன் இல்லை அது நல்ல மாடு அப்படி எல்லாம் செய்யாது மனுஷன்தான் இவ்வளவு அயோக்கியத்தனமும் செய்வேன் நின்றுகிட்டே தலையாட்டுவேன் செக்குமான மாதிரி சுத்தப்படாது வாழ்க்கையில் இவருக்கு என்ன செக்காட்டுறதுக்கு போய் உதவி செய்வார் எடுத்தார் கூலி வாங்கினார் அதுவும் தீந்து போச்சு முடியலை செக்கு ஆற்றவன்ட்டு போய் வேலை பார்த்தார் கூலி அதுக்கும் போட்டி வந்துருச்சு கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரார் எல்லாரும் போட்டி நான் என்ன செய்வேன் எப்படியும் என்ன விற்கிறேன்னை விற்றும் கோயில விளக்கேரிப்பேன் ஒருத்தனு வாங்க மாட்டான் நல்ல காலம் தப்பு கூடாது ஒருத்தன வாங்கல திருவிளக்கு பணி நின்று போகிறது போனார் கோயிலுக்கு முன்னால போனார் என்னதான் உடம்புல ரத்தம் இருக்குல்ல கழுத்தை வெட்டி ரத்தத்தை ஊத்தி எரிச்சும் விளக்கு பணி முட்டக்கூடாது அதான் உறுதி திருவிளக்கு திரு இட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப உருவிய வெண்ணெய்க்கு ஈடாய் உடல் உதிரம் கொடுக்க உதிரம்னா ரத்தம் போய் சேர்ந்தார் அவளுக்கு சிவபக்தி திருத்தொண்டு அடுத்தவர் சக்தி நாயனார் வரலாறு எளிமையான வரலாறு கையில் ஒரு ஆயுதம் வச்சிருப்பாராம் சக்தி நாயனார் ஒரு ஊர் இந்த கீவலூர் பக்கத்தில் வேளாளர் சக்தி நாயனார் கையில் ஒரு சக்தி ஆயுதம் வச்சிருப்பாராம் சிவனடியார்களை யாராவது திட்டுனா நாக்க இழுத்து அறுத்து ஒரு வய திட்டிக்க முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமி தப்பிச்சிட்டாரு முதல்ல இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் முறை வைத்த அரி சக்தியார் சக்தி யார் எனும் நாமம் தரித்துள்ளார் இந்த திருப்பணியை ஆண்மை திருப்பணிங்கிறார் சேர்க்கல ஏன் தெரியும்ல பயிர் வளர்க்கறது எவ்வளவு முக்கியமோ களை எடுக்கிறது அவ்வளவு முக்கியம் ராஜா யோக்கியனை வளர்க்கிறது எவ்வளவு முக்கியமோ அயோக்கியனை தண்டிக்கிறது அவ்வளவு முக்கியம் தண்டிக்கலன்னா பயிருக்கு பதிலாக களை வளர்ந்து கெட்டு போயிடும் இன்னைக்கு ஏகப்பட்டது சொல்றான்ல கோயில்ல என்ன எங்க அது அதுலேயும் இந்து அவனவனுக்கு ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இஸ்லாத்தை திட்டி எவனும் சொல்ல சொன்னா வெட்டிடுவாங்க கிறிஸ்தவர்களை திட்டு எவனும் சொல்ல மாட்டான் இந்து மதமா ஆள் ஆளுக்கு இந்து மதத்தில் உள்ளவனே சொல்லுவன் அதுதான் அநியாயம் என்னவனாலும் சொல்லுவான் அப்ப சக்தி நாயனார் மாதிரி ஒரு ஆள் இருந்தா பாதி பேருக்கு நாக்கு இருக்காது நாக்கு இருந்தே சொல்லுவேன் சக்தி நாயனார் சேர்ந்தனர் சிவபெருமான் திருவடியில் சேர்த்து விட்டார் இப்ப என்னென்ன பார்த்த இன்னைக்கு பொய்யடிமையில்லாத போலவர் அதுக்கு முன்னாலே ஒன்னு பார்த்துட்டான் கனநாதர் பொய்யடிமையில் அடியேன் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடியார் நரசிங்கடியேன்டியேன் நாற்பத்தி மூணு கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் பொண்டாட்டி கையவற்ற கலிக்கம்பன் கலியன் நாற்பத்தஞ்சு கடல் சக்தி நாப்பத்தாறு வரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் நாற்பத்தி ஏழு ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் அதுவும் சின்ன கதை முடிச்சிருவோம் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆறு ஊரன் ஆறு ஊரில் அம்மானுக்காலே ஒரு பாட்டு முடிஞ்சாப்பல் ஆயிரம் யார் இருந்த ஐயடிகள் காடவர்கோன் பல்லவர் மரபு காஞ்சிபுரம் மகாராஜா மன்னர் அரசாட்சி இன்னல் என்று பிள்ளையடுத்து விட்டு புறப்பட்டார் ஒவ்வொரு ஊரா போறார் ஒவ்வொரு வெண்பா பாடுறார் தமிழ் பாடியவர்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னு காரைக்காலம்மையார் ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார் மூணு ஐயடிகள் காடவர் நாலு மூவர் பெருமக்கள் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரூர்த்தி பாட்டு பாடினவங்க இவங்கதான் சேரவான் பெருவான் சொல்லிட்டான் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல தமிழ் பாடிய பெருமக்கள் இந்த ஐயடிகள் காடவர்க ஒவ்வொரு ஊரை பத்தியும் அழகா பாடுறாரு அவருக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா ஒரு பாட்டு கேளுங்க கேத்திர வெண்பா படி உழுதும் பெல்லாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து கொன்றேந்தி உண்பது உரும் புரியுதா அரசாட்சி பண்றது மாதிரி சிவபெருமானுக்கு அடியாரா போய் திருவோடு ஏந்தி சாப்பாடு வாங்கிறது மூணு பங்கு சிறப்பான் இவர் ராஜா மறக்க தை விட ஓடேந்தி உண்பது மூன்று பங்கு சிறப்பு எந்த ஊருக்கு போறார் சிதம்பரத்துக்கு போறார் பாடுறார் ஓடுகின்ற நேர்மை ஒழிந்ததுமே உற்றாரும் கோடுகின்றார் வயசாயிற்று சொந்தக்காரன் எல்லாம் ஒதுங்கிட்டான் மூக்கும் குறுகிற்று நாடுகின்ற நல் அச்சு இறு இந்த அச்சு இட்டு போச்சு மருந்து இதனை உண்மின்ன வயசாயி போச்சு மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் இருக்கேன் மாத்திரை போட்டேலா கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாலே உயும் அருந்திதனை உண்மின் என உற்றாரும் கையில் புடித்து எதிரே காட்டியான் எழுந்தாரா இருமல் வந்துருச்சான் வேண்டாம் நாரா அதுக்குள்ள செழுந்திருமயானமே சேர் திருக்கட்சி மயானம் திருவயாத்துக்கு போ ஏன் கடைசியிலே ஒரு காலத்திலே அந்த சளி இழுக்கும் சளிக்கு ஐயின்னு பேர் நெஞ்சமே பிணம் வச்சிருவான் நெடுங்களத்தை நினை தொட்டு தொடங்க பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள முன் ஏழை மட நெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை கரந்து பெறின் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் மா கம்பத்தானை உரித்தானை வன் கட்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு ஒவ்வொரு ஊரா போய் அந்தந்த ஊருக்கு கேத்திரவன்பா பாடினார் கடவுளுடைய திருவடி தாமரையினாலே சிவபெருமான் திருவடி அடைந்தார் அவளுதான் திருத்தலை யாத்திரை மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணவனுக்கு குருநாதனே வருவாரான் அப்படி செய்தவர் ஐயடிகள் காடவர்கோன் அந்த சருக்கம் முடிஞ்சுது இன்னைக்கு கரைக்கண்டன் சருக்கம் நாளைக்கு தொடங்க இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துடி ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்தார் இல்ல அவரு நம்மை வினைக்குடியில் இருந்து எடுப்பார் வினைக்குடியினால தானே பிறப்பு ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்த பெருமான் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படிங்கிறார் எட்டு செய்யுள் முடிஞ்சு வச்சு மொத்தம் பதிமூணு செய்யுள் இன்னும் மூணு செய்யுள் இருக்கு அதிலே மிச்சம் இருக்கு இது வரைக்கும் நாப்பத்தி ஏழு அடியார்கள் வரலாறு முடிச்சிருக்கிறோம் நாளைக்கு ஒரு பத்து பதினொன்று வந்துடும் நாலனைக்கு மிச்சம் பூரா வந்துடும் எல்லா எளிமையான வரலாறு இப்போ சொன்ன மாதிரி இவ்வளவு பேர் வரலாற்றையும் சேக்கிழார் பெருமான் எழுபத்தி ரெண்டு வரலாறாக பாடியிருக்கிறார் கிட்டத்தட்ட நாலாயிரம் பாட்டை தாண்டிட்டோம் இன்னும் இருநூத்தி எண்பத்தாறு பாட்டு மிச்சம் இருக்கு பாட்ட தொட்டு நாளை இருக்கும் ஒரு அடியார் ரெண்டு அடியார் நாலு அடியார் அடியாரா இன்னைக்கு வந்தா ஒரு அஞ்சாறு அடியார் நாளைக்கு நாலான இருபத்தி அஞ்சு அடியார் அது உங்களுக்கு பெரும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி